பகவான் சொன்னாராம் பேய்க்கரும்பு எங்கே இனிக்குதோ அங்கே உனக்கு முத்தி கிடைக்கும்னு சொன்னாரான் இப்படியே திருவற்றூர் போனாரா அங்கே தான் பேய்க்கரும் வாயில் வச்சாராம் இனிச்சதா சரி அங்கே தான் கிடைக்கும்னு இப்படி சம்மதி அடைஞ்சாங்க அது சொல்லப்படுது இப்போதான் சம்மதி உண்டு அங்கே ஆகவே அவர் பதமுத்தி இது ஆக்கிரகம் அழிய அத்தி அவர் ஆக்கிரகம் கிடையாது அதுவும் சுகம் எல்லாம் உண்டு இருந்தாலும் பாவனையானது பரிசின்ன பாவனதாக இருக்கும் இந்த இதான் அந்த விவேகம் சொன்னது உனக்கு இன்னும் அந்த நிலை வரலியேன்னு சொன்னது சமய சமயமாக படுகொலி படுகொழி என்றதற்கு உதாரணம் தேகராசன் சொல்லப்படுது சமயாச்சார சங்கற்ப விகற்பமும் அமையாதாங்குலவாசாரமானதும் இமயாதாரம் விடாதவில் வாழ்க்கையும் அமையாதோழாய் விடுதலாச்சாரமே தேவி காலத்தில் தேவிக்கு ஈஸ்வரன் உதயஸ்மர சாஸ்திரம்னு பேர் அதில் ஒரு இடம் சமய ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் சமயங்கள் அவருடைய ஆச்சார கோட்பாடுகள் அவருடைய வேறுபாடுகள் இதெல்லாம் அமையாதாம் குலம் ஆச்சாரமானது இன்னும் அது பொருந்திருக்கின்ற ஆச்சாரம் குலமெல்லாம் அதோட இமயாதாரம் விடாத இல் வாழ்க்கையும் தேவர்கள் எமையா எமையமயாட்டம் உடையவர் இருக்கான்னு திறந்துக்கிட்டே இருக்கும் அவர்கள் கூட எல்லார வாழ்க்கைய விட முடியாது ஏங்கெல்லாம் போக பாக்கியம் தான் இப்படிப்பட்ட எல்லா எல் வாழ்க்கையும் அமையார் தோலாக விடுதல் ஆச்சாரம் இதெல்லாம் விட்டு அத்வைதானம் அடைகிறது தான் ஆச்சாரம் ஒழுக்கம் அது தர வேறு கிடையாது அதனால சமயங்களெல்லாம் ஒரு பரிச்சின புத்தி ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு புத்தி பத தான் வரும் பதமுத்திகள் பயமா உண்டு முழுமே பெறாது என்று நம்ம புராணங்கள் சொல்ல சொல்லப்பட்டுருக்கணும் பெரிய புராணம் திருவாரூர் புராணம் அப்புறம் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபஞ்சங்கள் இதெல்லாம் தான் எல்லாம் பதமுத்திகள் தான் அதனால் படுகொலை நீங்கள் எழுகின்றாய் என்று விவேகம் மிக கடுமையான சொற்களால் மனதுக்கு அறிவுறுத்தினு காரணம் அதுதான் ஆகவே அத்வைதம் ஞானம் வறுமையானால் இந்து சைரியத்திலேயே இந்து உலகத்திலேயே அவருக்கு அந்த பானம் பாவனை தான் அதுவும் பானனை இதுவும் பாவனை தான் அவருடைய பானை முக்கால்வாசி மேலே போகிறாங்க அப்புறம் போகிறதில்ல அவங்க காரணம் என்னான்னா மூர்த்தி ஆக்கிரகம் மூர்த்தி ஆக்கிரகம் இப்போ மூர்த்தி ஆகிரகம் இல்லையான்னா இவர்களுக்கு ஆக்கிரகம் உள்ளு ஆரம்பத்தில் அதன் பிறகு அந்த மூர்த்திக்கு அதிஷ்டான சைதன்யம் பிரமன்ற பாகத்தியலட்சரியம் பண்ணுறாங்க அதையும் விட வேண்டும் என்று சொல்லப்படும் பாகத்தாலச்சரிய தான் விட்டுவிட ஆலட்சினை இப்போ மூர்த்திக்கும் அதிஷ்டான சைதன்யம் பிரமும் அதே போல் இந்து சைத்தியத்துக்கும் ஐஷ்டானத்தையும் பிரமம்தான் அந்த இந்த தேவதன் போல ஒரே பரம்பொருளை தேவைய வேறு கிடையாது அவை உபாதியினாலே பேதம் தேறு வேறு இல்லை இது ஜிவபெருமை அகத்வாவுர்த்தளையும் அடையலாம் ஆக இந்த ஒரு பாவனை இங்கே அதிவீத்திலும் சொல்லப்பட்டிருக்கு அந்த பாவனையே அதெல்லாம் கிடையாது எங்கள் ஆண்டோரின் பாவனை தான் ஆண்டோரிடத்தில் இருக்க நமக்கு சுகம் கிடைக்கும் என்று ஒரு பாவனை அது எது போகலன்னு பெரிய உத்தியோகம் அல்லது மந்திரி மந்திரிக்கு அடுத்தவடி நிலை இப்படிலாம் இருந்தாக்கா சம்பளம் கூட கவர்னெலாம் இருக்கும் இருந்தாலும் பயமாசி உண்டு பயந்து தான் கிடைக்கும் எந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ பயந்து தான் வலிக்கிட்டா இப்போ இதில் எப்படி இல்லையா அப்படின்னு சொன்னால் இது எந்த உத்தியோகம் பார்க்காம பென்ஷன் வாங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒருத்தேன் அவனுக்கு என்ன பயம் இருக்குது ஆசை இருக்குது எதுவுமே கிடையாது மாசமான பென்ஷன் வந்துடுது அப்பாடு சாப்பிட்டுட்டு சுதந்திரமாக இருக்குது அப்படி போல் இங்கே பென்ஷன் வந்துடுது அதிகளுக்கு சமாதான கூடி இது பிரபஞ்ச மித்தை பிறபஞ்சம் சத்தியம் அந்த பிரபு நான் தான் நிச்சயம் வந்ததுனால கிரதிகரித்தேன் சேதனை செய்து முடித்து விட்டேன் முடித்து விட்டவனாகிறான் அதனால ஆனந்தமாக இருக்கேன் சரோகமாக எல்லாம் அடைஞ்சவர்களையும் பாவம் வந்துடுது பிராப்தியத்தின் பிராப்தியம் அடைவின் அடைவு ஏற்கனவே அடைந்த தோஷத்தான் அடைஞ்சிருக்கிறேன் துக்காபாவம் இவ்வளவு துக்கம் பல்லவது துக்கம் எதுவுமே இந்த நிச்சயம் ஞானம்னு இது ஞானத்தின் பயன்கள் நான்கு அத்தகைய மனபரிபாகத்தை சம்பாதிக்கிறேன் அப்படி சம்பாதிக்கிறது அத்வைத ஞானம்னு பேர் அது துவைத மதங்களே கிடையாது மணாரடிவையோடு நின்றுக்கிறாங்க அவங்க மூர்த்தி மூர்த்தி ஆக்கிரகம் இருந்து அந்த ஆக்கிரகத்தை விடுத்து அதுக்கு அதிஷ்டான சேதத்தை கண்டு பிரித்து அபிதநிலை அடைகிறாங்க எவ்வளோ வேலை பண்ண வேண்டியிருக்கு அந்தளவுக்கு இங்கே வேதாந்த இடம் கொடுக்குது அதனால படுகி இழுகின்றாய் என்பதற்கு தாற்பயங்கள் நிற்கமற்றுதி பருதிவை கோரு மிருகண்டு புத்திரன் சான்றால் அஞ்சலி உடற்கிருதி இப்பொழுதென வரியுண அமையினாலும் தஞ்சமென்றி யாம சாமன் வழியை தடுப்பாமே பிற சேதத்தில் இன்றைக்கு பதினைஞ்சாவது பாட்டு சகோதாரிகை இனி இந்த உயிரை கொண்டு போகின்ற காலங்களுக்கு தப்பி சென்று செல்லும் எனக்கு நீ கூறுக என்று மனம் கேட்ப அதற்கு மேற்கூறுகின்றது இந்த சரீரமானது சில காலங்களில் போகிறது தான் அதன் தப்பிடத்துக்கு வழி எதா இருக்கா அது பத்தி சொல் நெஞ்சமே உடல் அந்த மாதிரியை விடார் நிற்க மற்றையெல்லாம் வெஞ்சமர் குதிப்பு அரிது என்பது நெஞ்சமே தேகாந்தத்தில் யாவற்கோ முதல்வனாகிய சிவனது திருவடியை மறவாத பெரியோர்கள் நிற்க அவர்கள்தான் பிறப்பில்லாமல் இருப்பார்கள் மற்ற சரியை கிரியைகள் இளைச் செய்கின்ற இவர்களுக்கெல்லாம் கொளிதாகிய கூற்றை கடந்து போத அரிது என்று வேகம் கூற அதற்கு அவ் அடியை மனமொழி மெய்களினால் வழிபடுவோர்க்கு கூற்றை கடத்தல் அரிது என்று கூறினேர் இதற்கு பிரமாணம் உண்டோ என்று கவனம் கேட்பார் யாரும் சாஸ்திரங்கள்ல ஏதாவது சொன்னாக்க பிரமாணம் கொடுக்கணும் அது பிரமாணங்கள் எட்டு பிரமாணம் சொல்லப்பட்டுள்ளன எட்டில் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இல்லை எ இன்னும் அதிகமாக கொடுத்தாலும் உறுதிப்படும் மற்ற சாஸ்த மற்ற கொள்கைகளெலாம் பிரமாணம் கொடுக்க மாட்டான் வேதந்தத்தில் சுருதி யுக்தி மூன்று பிரமாணங்களும் கொடுக்க முடியும் மற்றவர்கள் சுருதி பெருமாணம் கொடுக்கலாம் யுக்தி பிரமாணம் கொடுக்க முடியாது சில பேர் யுக்தி பிரமாணம் கொடுப்பாங்க சுருதி பெருமாள் கொடுக்க மாட்டான் அனுபவம் கொடுக்கறது வேதந்த தான் அதனால் ஏதாவது ஒரு கரு சொன்னா பிரமாணம் இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு முன்னுள்ள ஏதாவது சொல்லிவிட்டான்னு அர்த்தம் அதில் பிரச்சனை பிரமாணம் நேரே ஏதாவது காட்ட முடியுமா என்று கேட்பாங்க அப்படி இல்லையான்னு சொன்னாக்க ஏற்றுக்கிறது இல்லை மேல் மக்கள் மாட்டாங்க இப்போ அவன் மக்கள் ஏதாவது அது பிரச்சனை இல்லை ஆகவே பிரமாணம் வேணும் இதற்கு பிரமாணம் உண்டோ என்று மனம் கேட்ப இவைக்கொரு மிருகண்டு புத்திரன் சான்றாள் என்பது சாஸ்திரம் சொல்லப்பட்ட மிருகண்டு புத்திரன் மார்க்கண்டையருடைய பிரமாணத்தை சொல்கிற அதற்கு சிவனது திருவடியை தேகாந்தத்தின் மரவாதி பிடித்து கூட்டை கடப்பதற்கும் அத்திருவடியை மனமாதியால் வழிபட்டும் அவனை கடத்தல் அரிதென்பதற்கும் ஒப்பற்ற மிருகண்டு மாமுனி புதல்வராகிய மார்க்கண்டேரே சாட்சி என்று உயோகம் அது எங்கனவென்று மனம் அதை பற்றி எப்படி விவரம் சொல்லுங்க என்று கேட்ட அதற்கு அவர் மனமாதிகளால் அதாவது மனம் காயம் மொழி என்ற மூன்று கரணங்களாலே வழிபட்டும் கூட்டன் வந்து பிடித்தான் அப்போ வந்து பிடித்தாச்சு அங்கனம் அவன் பிடித்தபோது பயத்தால் மறவாது சிவனது திருவடியை அவர் பிடித்தமையால் அந்த கூட்டணையும் கடந்தார் அகலின் அவரே சாட்சி என்பது அறுதி என்று வேகம் கூற இதுதான் சாட்சி பிரமாணம் எப்படி மார்க்கண்டேயர் யமன் பதினாறு வயசு தான் வந்து படிக்க தான் செய்கிறோம் பேச போகிறான் தப்புறத்துக்கு மந்திரோபதேசமெல்லாம் கேட்டாச்சு பூஜைகள் செஞ்சுக்கிட்டுருக்கார் இருக்கும்போது யமன் வந்துட்டான் அப்போ என்ன செய்யணும் திருடி பிடிச்சார் லிங்கத்தை கட்டிபிடிச்சிக்கிட்டார் ஒரு பிடிப்பையும் இருந்தாக இவன் மேலே மட்டும் இருந்தால் பாசக்காய் விழுந்திருக்கும் பிடிச்சதுனால சேர்ந்து விழுந்துச்சு அப்போ அதனால தான் பகவான் கோவம் வந்து யமனை வெயிட்டு வச்சார் என்று சொல்லப்படுது இதனால் என்ன தெரிஞ்சுக்கிறவன்னா பேதபவன் இருக்கிற வரைக்கும் யமனை ஜெயிக்க முடியாது அபேதபானை வந்தால் ஜெயிக்க முடியும் அர்த்தம் பகவான் வேறு தான் வேறு என்ற பேதபவன் இல்லாமல் பகவான் ஒன்று என்ற ஒரு ப இருக்கணும் அந்த பாவனையை இருந்தாக ஜெயிக்க முடியும் இல்லைன்னு சொன்னால் பூஜை மனஸ்காரங்கள் எவ்வளோ செய்தும் கூட பகவான் அருகில் இல்லாமல் தனியார் பார்க்க பிரிச்சுட்டு போயிருப்பான் அவன் வந்த பிறகு பயப்பட்டு நடுங்காமல் சிவ அதாவது சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டேன் கட்டி பிடிச்சி அதனாலே என்பது பா தெரியணும் இது அத்வேயத்தில் அப்படித்தான் பக்தி மாதிரி அப்படித்தான் அத்வேயத்தில் ஐஸ்நானி செய்தனத்தில் ஏகத்தம் பார்த்து நிச்சயம் இருக்கணும் துயதத்தில் திருவிடி அதாவது பூண சரணாகதி என்ற திருவிடி பக்தி இருக்கணும் அடையணும் பக்தி இருக்கணும் அப்படி இருந்தால் தப்பலாம் அதை பதமூத்திகளும் பெயர் என்னென்னா முடியாது என்பதே இந்த மிருகண்ட புத்திரன் மார்க்கில் சாட்சி ஆகவே அவரே சாட்சி என்பது அரிதி என்று விவேகம் கூற அதற்கு திருவடியை வழிபடுதலால் யான் கூற்றை கடக்கலாம் என்று இருந்தேன் நீர் கூறியவாற்றால் அவனை இவ்வழிபாட்டால் கடக்கக்கூடாது என்பது அறிந்து அச்சமுற்றேன் இனி அவனை கடத்தற்கு ஏதுவாகிய திருவடியை பிடித்தற்கு உபாயம் நீர் கூறுக என்று மனம் கேட்பேன் அவன் பகவானுடைய அடைகிறதுக்கு உபாயம் சொல்லுங்க நான் பூஜை புனஸ்காரம் பண்ணிகிட்டே இருந்தேன் தப்பலாம் பார்த்தேன் அது நடக்கான்னு தெரிஞ்சு போச்சுப்போ இனிமேல் நீங்கள் தான் அது வழிபடணும் அப்படின்னு கேட்க சொல்லும்போது அஞ்சலே உடல் இறுதி இப்பொழுது என அறிவணாமையினால் அரியோனாமனாயினாலும் தஞ்சம சரண் விடேல் யம சமந்து வழி என்பது அதற்கு நீ அஞ்சிருக்க பயப்படாது எவனவே உபாயம் சொல்கிறேன்னா இத் தேவத்திற்கு அந்தம் இந்த கணம் கணப்போகுது என்று நம்மால் அறியக்கூடாமையால் இந்த சரீரம் எப்போதான் இருக்குன்னு சொல்ல முடியாது நீ சொல்கிறீங்க நாங்கள் எல்லாமே இருக்க வசதம் இருக்கோமேன்னு கேட்கலாம் உறுதியாக சொல்ல முடியாது அர்த்தம் சில பேர் உறுதியாக சொல்கிறாங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் எது இருக்கும் அப்படின்னு ஏன்னு போகணும் எப்படியா சொல்லான் நான் இன்னும் பத்து வருஷத்துக்கு போய் அப்படின்னா அடுத்த வருஷம் வச்சுருவோம் அப்படி ஆங்காரம் தான் போயிடும் அதில் அதில் உரிமை இல்லைன்னு அர்த்தம் இருக்கலாம் அவ்வளோதான் இத்தேகத்திற்கு அந்தம் இக்கண இக்கணப்போதேனும் நம்மால் அறியக்கூடாமையால் என்னாலும் மற்றை நினைவு எல்லாம் ஒழித்து சிவனது திருவணியை தஞ்சமென்று அதனையே விடாது பற்றுதி அதனால் இது சரீரம் எப்போ போதும் வருதோ அது நமக்கு தெரியாது அதனால் இருக்கிற வரைக்கும் பகவானில் திருவிழா தேவை விவருக்கு எது இல்லை என்று பற்றுவாயாக இங்கே நம் இந்த கூட்டன் நம்மை பிடிக்க வரும் சாமர்த்தியத்தை நாமும் தடுத்து கொள்வோம் என்று விவேகம் போயிடுச்சு இதாக உபாயமான பகவான் மேலும் நம்பிக்கை போன சரணாகத்தேன் பக்தி மார்க்கத்தில் வேதாந்தத்தில் அதிஷ்டானத்தில் ஐயகத்துவம் ஜிவபிரம்ம ஐக்கியத்துவம் ஈஸ்வரனுக்கு அதிர்ஷ்டான செய்த பிரம்மமும் ஜீவனுக்கு அதிஷ்டான செய்த கூடசனும் எப்போது அபேதம்தான் விசாரம் செய்த பிறகு அபேதமல்ல செய்யாத முதல்ல அபேதம்தான் அது அபேதமானது எப்போது இருக்கிறது நினைத்து அந்த இந்த தேவதத்தன் மாதிரி பாகதாரில் நான் பிரமஸ்வருவன் என்று எந்த அளவுக்கு உறுதி இருக்கோ அந்த அளவுக்கு கேமல் தப்பலாம் இல்லை கொஞ்சம் குறைவனா கொஞ்சம் இப்படிக்கு தான் போவான் இப்படி கிளம்பிக்க மாட்டேன் அவளை அதுதான் என்றவாறு தஞ்சம் பட்டுக்கோடு தஞ்சம்னா பட்டுக்கோடு அர்த்தம் இதற்கு உதாரணம் பெருந்திரட்டு இப்போ இதற்காக சாஸ்திரம் சொல்லியிருக்கா அப்படின்னா அது காட்டணும் உதாரணம் விளங்கிய வில்லவர் மிகுந்த வாழ்நாளும் அல்லரும் பகலெண்ணும் இருவாளினால் அறிந்து கொள்ளும் வேங்கொடும் கூற்ற யார் குலை உரார் குறியின் நல்வெறு வந்தெதிர் கொள்ளுவான் ஞான இந்த பகவானுடைய திருவழியை கிரிக்கப்பட்டினவர்களும் தடஞானம் உள்ள வேளாந்திகளும் இந்த நிலையை அடைவார்னு சொல்லப்படுது வில் விளங்கிய விண்ணவர் மிகுத்த வாழ்நாளும் வில் முதலான ஆயுதங்களை வைத்து ஒரு கற்பகாலம் ஆயுள் அவர்களும் கூட அல் அரு பகல் என்னும் ஈர் வாழினால் அறிந்து இரவு பகல் என்று சொல்லக்கூடிய கூர்மையை பொருந்தி வாழாயது அறுக்கப்பட்டிருக்கிறது அதான் சொல்ல வாழ்வாள் நாளைனா ஒன்றுபோர் காட்டி உயிர் வாழது நாளெல்லாம் இது வாழுங்கிறார் ஒரு தினமும் இருக்க வாழ் நாளைனா ஒன்று போர் காட்டி ஒரு நாள் இரண்டு சீடு கிழிக்கிறவங்க அப்படி போன ஒன்று போய் காட்டு ஒவ்வொரு நாள் நம்முடைய பெருந்தோ அவங்களுக்கு தெரியாது வில்லவர் மிகுந்த வாழ்நாளும் அல் அரும் பகல் என்னும் அரும்பகல் பகலுக்கு ஒரு விசேஷம் ஏன்னா ராத்திரியில் விட பகல் காலம் தான் அதிக பயன் அதனால் என்னும் ஈர் வாழ்நாள் அறிந்து அப்படி நாசம் செய்த பிறகு கட்சி நாள் வந்துடும் அப்போது கொல்லும் வெறும் கொடும் கூட்டு வருவான் எல்லோரும் நாசம் செய்யற ஈவிற்கும் கொஞ்சம் கூட கிடையாது அவருக்கு என்ன கொள்வது தோல் சேர்த்து விட்டு தோல் சேர்த்து பிரித்து கொண்டு போகிறேன் அதான் கொள்ள கொடும் கூட்டன் கொலைவரார் குறுகின் அவர் வந்து சேரும்போது யாராவது நழுங்காமல் இருப்பாங்களா இருக்க மாட்டேன்னு அர்த்தம் ஆனால் ஞானிகள் எப்படி இருப்பாங்க நல்விருந்து என வந்து எதிர்கொள்ளுவான்னு ஞானி பாப்பா எழுதி பார்த்துட்டு இருந்தேன் எப்படா போகணுன்னு தான் பார்த்தேன் வந்துட்டியா பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னான்னு அர்த்தம்னா மரணத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா மரணபயம் இல்லையான்னு அர்த்தம் மரணபயம் இல்லாதவர்களுக்கு யாருக்கிட்ட இருக்கும் ஒன்று திடமாக போரணமாக சரணாதி அடைந்த பக்தர்கிட்ட இருக்கும் அவர்களும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க எப்போ உபாசனா கூடத்துக்கு போவோம் அந்த தெய்வத்துக்கிட்டே போகணும்னு ஆசைப்பட்டுருப்பாங்க ஞானிகள் அதில ஞானியாக இருந்தாலும் பரவ ஞானியாக இருந்தாலும் கூட எதிர்பார்ப்பாங்க இது தைரத்தில் இவ்வளோதான் செய்ய முடியுது ஏன்னா அடுத்த பிறகுலையாவது விட்டு தொடரலாம் இப்போ போனால் போதும்பா அப்படின்னு இருப்பாங்க பரவற்ற ஞானிகளாக இருந்தாலும் கூட மும்மூச்சுகளாக இருந்தால் ஒரு பூமி வந்திருந்தாலும் ரெண்டு மூணு சம்பாதிக்கலாம் ஆசை இருக்கும் அப்புறம் அதிஞஞியாக இருந்தாலும் கூட இந்த சரீரத்தில் இவ்வளோ தான் இப்போ கடிச்சி பிற இல்லை உடல் இருக்குது அதனால் ஜனமாகல வந்தாலும் ஜனமாக ஏன்னு அவனும் எதிர்பார்ப்போம் தினையாணி தினையாணியாக இருந்தால் அவனும் எதிர்பார்ப்போம் ஏன்னா சரீரத்தை சோழ சீரத்தில் இருந்து சுழிச்சு வேலை எவனுக்கு தான் நமக்கு அதிகாரம் கிடையாது நம்மளாம் பிரிச்சுக்கிறோமே சில பேர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்கள்ல அதுதான் பெரிய பாவம் பேர் அது அதிகாரம் கிடையாது இப்போ என்ன அதிகாரம் இருக்குது கர்மத்துக்கழகம் அனுபவிக்கிறது அதிகாரம் நம்ம கொடுத்துருக்கோம் அது எவ்வளோ காலம் இருக்குன்னு அனுபவிக்கணுமோ அதுக்கு நஷ்டமோ கஷ்டமோ அதில் லாபமோ நஷ்டமோ சுகமோ இருக்கும் அனுப்பிச்சு தீரணும் வேறு வழி கிடையாது ம் அப்படியே கடமை செஞ்சே ஆகணும் கடமை செய்யலைன்னு சொன்னாக்கா அப்புறம் தடவை வரதான் செய்யும் ம் யாராக இருந்தாலும் சரி அந்த கடமை செய்கிறதுல எவ்வளோ எவ்வளவு நான் சோம்பலாகவோ அல்லது ஏமாத்துறதாகவோ இல்லை வஞ்சகம் பண்ணுறதாக இருந்தாக்க அது சேர்ந்த எண்ணம் இருந்தாலும் செய்யும் அதனால தான் நம்ம கரப்பகாலம் வரைக்கும் ஒரு பிரளயம் ஆனாலும் அழுத்தக்கொண்டு பிறந்துக்கிட்டு இருக்க அதுதான் காரணம் சுளுத்தியில் பிரளயத்தில் தோன்றிய ஜங்கன் மாண்டும் அழுத்திய பவம் போய் முற்றி அடைஞ்சது ஒரு உண்டோ அப்படின்னு எல்லாம் இருக்காங்களா ஏன் எந்த கடமை செய்கிறது இல்லை ஏமாத்துறது வஞ்சகம் பண்ணுறது சரி நான் சொ நல்லா தான் அனுப்புகிறேன் இந்த பயலும் தேராது போகிறதுக்கு சரி போட்டு தூக்கி போகிற இன்னொரு தூக்கி போகிறாரு அவரை தூக்கி தூக்கி போட்டாக்கா அது சில பச்சை தான் ஏன் கிடையாது வயிறாங்க இல்லை ரெண்டு கிடையாது கடமை செய்கிறது இல்லை அப்போ கடமை செய்கிறேன்னு சொன்னாக்க வருது ஜெயிலும் ஒன்று போட்டாச்சு குட்டுறவா இல்லையா அவன் அவங்க போட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருந்தால்தான் விடுதலை காலம் வரைக்கும் பைய பார்த்து இருக்கணும் அப்போ இரு இடையிலும் செவ்வியர் குறிச்சி வந்துட்டு அந்த விட ஒரு போய் விட போகிறதில்ல மீண்டும் பிடிச்சு உத கொடுத்து அப்புறம் அதுக்காக போன ஒரு குற்றம் ரெண்டு குற்றம் முன்னாடி தேட்டி போடுவோம் அது போலதான் ஜோலி செஞ்சிருக்காங்க நம்ம அப்படி செஞ்சு தான் வந்திருக்கோம் எப்போ கடை செய்றது என்ன சொன்னபடி கேட்கறது இல்லை அதனால என்ன செய்யணும் சர்ச்சை தெரிஞ்சுக்கணுங்கிற சாஸ்திரங்கள் நம்ம வழிகாட்டுது அதான் சொல்கிறேன் ஆகவே ஈஸ்வரனை ஆக்கியை நாம் மீறதுனால யமன் நமக்கு தண்டப்படுறேன் அப்போ தினம் கொடுக்கும்போது அதை உணர்ந்த பக்தர்கள் புறவஞானிகள் அதிரிஞானிகள் தினஞானிகள் என்ன செய்கிறாங்க நல்விருந்து என வந்து எதிர்கொள்ளுவான் அப்படின்னா அவங்க வாப்பா எடுத்து பார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த தைரியம் அவங்களுக்கு தான் வரும் மற்றவன் வரதில்லை என்றும் திருவள்ளுவர் சொல்கிறார் வேண்டுதல் வேண்டாமல் இளானடி சேர்ந்தார்க்கு யானும் இடும்பையில்லை இறைவன் எப்படி இருக்கார் வேண்டுதலும் இல்லை வேண்டாமல் ரெண்டு இல்லை உதாசிரியர் மகசாட்சியாக இருக்கார் அவருடைய திருவடி நான் பிடி பிடிச்சாக்க நாம் அப்படி தான் இருக்கணும் அவர் வேண்டாமல் ஒன்றுமே வேணாமல் இருக்கார் நான் இப்போ அது வந்து கேட்டா இருக்க சரி ஐயா நான் இதாக கேட்குறேன்னா ஒன்று நீ என்னை வந்து கேட்டுகிட்டே இருக்கிறியே சரிப்போ இன்னும் சம்சார சார்க்குற மூலிகிட்டே இரு அப்படின்னு விட்டுருக்காரு அவர் வேண்டுதல் வேண்டாமல் இருக்கார் நான் வேண்டுதல் இருக்கணும் அப்போது அப்படி இருந்தால் யாழ் விடும் போயில்லை யாண்டம் இந்த உலகம் மட்டுமில்லை மேலுலகத்திலும் துக்கம் கிடையாது எங்கேயுமே துக்கம் இல்லை யாருக்கு தேவைன்னு நினைக்க இருக்கிறதோ அவள் துக்கப்படுத்த ஆகணும் தேவையில்லாதவர்களுக்கு எந்த துக்கமும் இருக்கிறதில்லை அந்த மனப்பரவாக வர்றது பாடுபட்டு ஆகணும் பெசாமல் இருந்தாலும் ஆண்டவன் படி இறக்குற தேர்தாக இருக்கார் இப்போ இந்த விசேஷ காலங்களில் இந்த ராமேஸ்வரம் காசி மரம் சேர்த்துகள்லாம் பாருங்கள் வலிசையாக உட்காந்துருப்பாங்க அவங்களும் ஒரு கவலையுமே எழுந்தது இல்லை தான் காசு விழுந்துக்கிட்டே இருக்குது சாப்பாடு கிடையாது சாப்பாடு பேசாம இருக்கும் வேண்டியதுதானே அவருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஆசைப்படுச்சுன்னு இருக்காங்க எந்த பேகலும் அதிக வண்டி கொடுக்குறாங்க கேட்குறாங்க அவன் வர்றது அதிக வண்டி இருக்கா அப்புறம் கந்துக்கள் அதையும் கொடுத்து அவ கொடுக்குறது இல்லை கேட்டால் ஏ உனக்கு ஏன் சாமியாக இருக்கு இதே காசு இப்படி போய் எழுத்து போட்டால் அவளுக்கு காசு கிடைக்குது எங்கிட்டையே வர வேணும்னு அப்படி கேட்டாக்கா ஒன்றும் சாப்பிடும் கேசா போட முடியும் சரிப்பா சலுகையில் போக வேண்டியதுதான் ஏது துக்கம் பாரு விவேகம் இருக்கான் ஆண்டவன் படி இழக்கிறாரு அன்றைக்கி அன்றைக்கி சாப்பாடுக்கும் இருக்குது காசு காசு கிடச்சி போகுது மத்தியான ஊருக்குள்ளே போனால் சாப்பாடும் கிடைச்சி போகுது இந்த கால சீலெல்லாம் இப்படி தான் காசும் சம்பாதிச்சுக்குவாங்க ஊருக்குள்ளே சாப்பாடு மத்தியானம் வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்போ மிச்சம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கெல்லாம் கொண்டு தனுப்பு எல்லாருமே காசு உண்டு இது கூட ஒரு சம்பவம் காசு கொடுத்து போறாங்க என்ன செஞ்ச வேலை அப்படி திறந்து நல்லா வருமானம் ஒரு தட்டி ஒரு தட்டி வந்து எல்லாம் காசு சேர்ந்து போயிருக்கும் அது ஒரு மைவுள்ள இடம் அப்படி எப்படி இருக்கு அப்படியே பாதிப்போகுது என்னச்சிக்கோங்க அதெல்லாம் சொல்கிறது வேண்டுமோல் வேண்டாமல் இலாநடி சேர்ந்தாருக்கு யாருடையும் விடும்பெய்கலை இந்த உலகில் மட்டும் இல்லை எங்கே போனாலும் கிடையாது கைலாசு போனாலும் துக்கம் இல்லை அங்கேயும் ஒரு ஆசீர் தானே மழை நல்ல கொடுக்குறாரு ஒன்றுமில்ல பெருசாக சரி போட்டு விட்டுருவாரு அப்படிங்கிறார் ஆகவே இந்த இறைவன் திருவடி அடையிறதுக்கு நிராசியாக இருங்கள் என்று கருத்து என்று மற்றத்து மேலுமே உருவமாயினும் பெறல் சட்டல மறை நாகத்து இடத்தில் மாதவாறு இருவர் கங்கனவடைந்திருத்தல் சான்றியதாகி கிடைத்த தேகமும் விவேகமும் இருக்கும் கிரீசனை நெஞ்சே அடுத்தலாய் பல கவலைமாய்த்தோருணர்வாகி நின்றகலாதேசத்தில் பதினாறாவது பாட்டு இதற்கு அவதாரிகை இப்போது பெற்ற இக்காயத்தின்கண் நின்று ஒருதலையாக திருவடியை மறவாது பிடிக்க வேண்டுமென்று இன்னும் வற்புறுத்துதல் மேற்கூறுகின்றது மீண்டும் பகவானுடைய திருவடியை படித்து முத்தி அடையணும் என்று வேகம் வற்புறுத்துகிறது அதை சொல்றார் தடுத்து மேலுமே உருவம் ஆயினும் பெறல் சற்றல என்பது இத் தேகத்தை விட்டு இனிமேல் இம்மாவட தேகமாயினும் பெறல் எளிதென்று என்று வேகம் கூற அதற்கு இம்மாவட தேகமாயினும் பெறுதல் அரிதென்று மிகவும் அருமைப்படுத்திக் கூறுகின்றீர் இது கிடைப்பது அரிதென்பதற்கு ஒரு காட்சி பிரமாணம் உண்டோ என்று கேட்பேன் பிரித்த பிரமாணம் காட்சி பிரமாணம் நேரே எதா காட்ட முடியுமா என்று ஒரு கேள்வி மறைநாகத்திடத்தின் மாதவர் இருவர் கங்கன வடைந்திருத்தல் சான்று என்பது அதற்கு சம்பாதி என்னும் இரண்டு முனிவரும் புத்தியை விரும்பி மேலாகிய தவத்தினை பண்ண அதனால் சிவன் வந்து தோன்றி உமக்கு என்னை வேண்டியது என்று கேட்ப அதற்கு தாம் கருதிய அதனை மறைத்து முத்தி வேண்டுமென்று கேட்ட கேட்ப அதற்கு நீர் கருதியது ஒன்றும் நம்மை கேட்பது மற்றொன்றுமோ என்று திருவுலத்தின் முடிவு செய்து சாபம் கொடுத்துருல அதனால் அவ்விருவரும் வேதகிரியின் கண்ணே கழுகன கிருதியுகம் முதல் இந்த கலியுகம் அளவும் இத் தேகம் கிடையாது இன்றும் இருத்திலே சாட்சி என்று விவேகம் கூற சம்பரம் சம்பாதி என்ற ரெண்டு முனிவர்கள் தவசு பண்ணுறாங்க பகபாகியத்தை லட்சியமாக வைத்து தவறு பண்ணாங்க பகவானில் வந்து கேட்டாக அதன கேட்கணும் எங்கள் முத்தி வேணுமென்னு கேட்டால் ஒரு கோம் வந்துச்சு என் கொடுக்கலாமல் வா முத்தின்னு அது அப்படி முறையில் ஏன்னு சொன்னால் ஒரு ஆஃபீஸில் அது ஒரு பேரிடத்துல ஒரு விண்ணப்பம் போடுறோம் எனக்கு ஒரு அஞ்சு ஆகும் ஒரு நேரம் வேணுமான்னு விண்ணப்பம் போடுறோம் சரி சாங்ஸனம் ஆகிடுச்சு பக்கத்தில் இன்னும் இருக்குது ஐம்பதாயிரம் கொடுன்னு கொடுப்பானா முதல்ல போட்டு போய் அதுதான் சாங்ஷன் பண்ணுவாங்க அப்புறம் வேணுன்னா இன்னொரு சமயம் தான் வரும் இல்லை இல்லை எனக்கு ஐம்பது கொடுத்துருங்கண்ணாக்கா ஒத்துக்கானே அப்படி போல் ஒரு லட்சியத்தை வைத்து தான் தவசு பண்ணுறதே அது லட்சியத்துக்கு தான் நம்ம கேட்குற அதிகாரம் வழியாக அதுக்கு மேலே கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அதனால் நீ நினச்சி தவசு பண்ணது ஒன்று இப்போது அதற்கு மேலே கேட்குறதுனால கொடுக்க முடியாது அதனால் நீ கழுகாக போக கிடவு கிரே தேவத்தில் செஞ்சாங்களாம் இந்த கழிவு வரைக்கும் இப்படியே கழுகாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அதை திருக்கழுகுன்றம் வேதகிரின்னு போயதுக்கு அந்த ரெண்டு கழுகு கடவுள் வர்றது இல்லையா அது எங்கே போச்சாலும் தெரியலையா அது பல பேர் பல அபிப்பிராயம் சொல்கிறாங்களா கடவுளுக்கு வராது காரணம் என்னன்னா இவங்க அந்த வந் அது பசி நேரத்துக்கு வருவோம் மத்தியானம் அப்போ அவங்க பூசாரிகள் ஏன் அப்படின்னு சொன்னால் இன்னும் பக்தர்கள் வந்து காசு வருவங்களுக்காக பார்த்தா தான் காசு கொடுப்போம் அதுக்காக கொடுக்குறது இல்லையா அது கொஞ்சம் இருந்துட்டு போயிடுமா அப்புறமே போன பிறகு காத்துகிட்டு இருக்கிறதா அவங்க அது ஒன்று அப்புறம் மேலே வேணு சத்தமெல்லாம் கீழே போட்டால் பயந்துக்கிட்டு போயிடுதான் கீழெல்லாம் போடுறாங்கல்ல வேணு சத்தம் அப்புறம் வர்ணங்கள்லாம் பூச்சி போட்டாங்க கும்பாசகத்துக்கு அது பயந்துக்கிட்டு வர மாட்டேங்கிறேன் என்ன நான் பிடிக்கிறாய் இல்லைமோ தெரியணுன்ட்டு பல காரணங்கள் சொல்கிறாங்க அது கழுகு வர்றது இல்லையா பெரும்பாலும் வர்றது இல்லையா என்னமோ அப்படி அதை பற்றி அபிப்பிராயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ திருப் பயந்துக்கிட்டு வர்றதில்லன்னு சொல்கிறாங்க சில பேர் அப்படி பல காரணங்கள் அது இப்போது வருதோ இல்லை தெரியல அப்படி ஐப்பராக பற்றியில் போட்டு தான் வந்தால் அப்படி அந்த இருந்த கோரிக்கை ஒன்று அதன் பிறகு வரம் வேண்டு வேறதுனால இந்த சரீரம் அவர் கிடைக்காமல் போச்சு அதுபோல் தீவர்கள் இந்த மனிதன் கிடைக்க நிச்சயம் இல்லை என்பதற்கு காட்சிபரமான அரிதாகி கிடைத்த தேகமும் விவேகமும் இருக்கும் யானே கிரீஷரை நெஞ்சிய அழுத்திலாய் பல கவலை ஏகபோகங்களைக் கருதுகின்ற பல்வேறு வகைப்பட்ட கவலைகளையும் கெடுத்து ஏகறிவாய் நின்று கைலங்கிரிய நா கைலங்கிரி வாசனாகிய திருவடியை விட்டு நீங்காது நீ அடைந்தாயில்லை நெஞ்சமே நீ கருத்து இருந்தது என்னை என்று விவேகம் கூறிட்டு என்றார் அரிதாகி என்பது விவேகத்தோடும் பிரித்து கொட்டப்பட்டது அப்படின்னா கிடைத்த தேகமும் அரிதாகி கிடைத்த தேகம் சொன்ன அதே போல அரிதாகி கிடைத்த வேகமனும் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் கைப்பிடித்து கொட்டப்பட்டது தடுத்து மேலும் இவ்வுருவம் ஆயினும் என்பதற்கு உதாரணம் ஆனந்த திரட்டி மந்திரவாழ் பெற்றும் மற்றது கொண்டு அந்தோதன் மையை அறிந்தான் போன்று இந்த உடல் கொண்டு முத்தி குறி செல்லும் குறிப்பின்றி கண்டுவினை காலாங்கணக்கு ஆழந்தெரிந்து ஒரு உதாரணம் மந்திரவால் பெற்றும் ஒருவன் தவஸ் பண்ண மந்திர சக்தியுடைய ஒரு கத்தி கிடைச்சது அது என்ன செய்யணும் பகைவர்களை வென்று இவன் ஆதிக்கம் செலுத்தலாம் அதுக்கு பயன்படுத்தணும் அப்படி இல்லாமல் வந்து ஆச்சரியம் தன் மெய்யை அறிந்தான் போன்று தன் உடம்பே அறுக்க போனானான் அதுபோல் இந்த உடல் கொண்டு முத்தி செல்லும் குறிப்பின்றி இது கிடைத்த தேகம் என்பது சேர்ந்த பெரிய புண்ணியம் இந்த சரீரம் கிடைக்கிறது அபூர்வம் இவங்க சொல்லாமல் அருமையாக இந்த சரீரம் கிடைக்க துளவும் புத்தி செயல் வளர்ந்து புண்ணியம் என்று எழுதானார் வரிசையாக சொல்லிட்டு வர்றார் அப்படிப்பட்ட சரீரம் கிடைத்தும் ஞானமடைவ ஆலயத்துக்கு முத்தி பெறுவதற்கு முயற்சி பண்ணாமல் சிற்றின்பங்கள் வினைக்க ஆளாங்க அழியக்கூடிய சிறிய இன்பங்களை காசப்பட்டு செயல்படுத்தி மீண்டும் மீண்டும் முன்னிவான சம்பாதித்து மந்திரத்தில் ஆளும் கணக்கு அப்படித்தான் மந்திரவால் பெற்று பகைவெல்லனும் தன் உடம்பை அழைத்துக்கிட்டே எப்படி பிடிச்சாலேயோ அதுபோல பெறுதற்கரிய சரீரத்தை பெற்று அந்த அற்பு சுகத்துக்காக ஆசைப்பட்டு முத்தி சுகத்தை விடுகிறார்களே அவர் நிலை இப்படித்தான் என்று இந்த ஆனந்த பாட்டில் சொல்வார் கிடைத்த தேகமும் விவேகம் இருக்கும் ஞான்றே என்பதற்கு உதாரணம் ஞானவாசிட்டம் கையினால் அரையுண்ணும் பந்து போல காதனால் அரையுண்டு கணக்கிலாதன் மெய்யிலே புகுந்தழுத்து விவேகம் பெற்றும் விரைலார் சில பிற பின்மீண்டும் வீழ்ந்தார் மையினான் மூன்று உலகாம் பணது செய்து வருநிற்கும் போலாகி போமாகி வளர்ந்துவாளா பொய்யினான் மிக விரியும் வேலையூடு பொறுதிரை போர் பரபதத்தே புரிந்தமாயை பாட்டு கையினால் அறையுள்ளும் பந்து போல கையில் எப்படி தடுத்துக்கிட்டே இருப்பாங்க பந்து இருந்தாங்க விளையாட்றதுக்காக அப்படி போல் காலநாள் அறையுண்டு அந்த யமன் பிடிச்சுக்கிட்டு போயிடுறான் அவன் இங்கேருந்து பிடிச்சிக்கிட்டு போன பிறகு விசாரணை பண்ணி சொற்காலத்துக்கு அனுப்புகிறான் போய் மீண்டும் பிறக்கிறான் அதனால் ரெண்டு பேர்கிட்ட ஜீவன் கை நாள் பந்து போல் காலநாள் அறையுண்டு கணக்கிலாத மெயிலே புகுந்து அழுத்து புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வளசுகளாகி தேவராய் எல்லா நினை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளத்தேன் என் பெருமானி என்னார் மாணிகாசு அப்படி அநேக பிறப்புகள் பிறந்து மனிதர்கள் கழித்து ஒரு மிகவும் அதிலேயும் விவேகம் இருந்தும் விவேகம் இருக்குது ஆனால் விறகிறார் வைராகியம் இல்லை முயற்சி இல்லை சிலர் சிலரெலாம் பல பலரே போல சேர்த்துக்கலாம் பிறப்பின் மீண்டும் எழுந்தார் அநேக பேர்கள் பிறப்பிலே மறுபடியும் எழுகிறார்கள் அதனால் என்ன செய்யணும் மையினால் மூன்று உலகாம் பணதி செய்தேன் மை மாயின் காரியமாகிய மயக்கத்தின் காரணமாக மூன்று உலகாம் பணதி மூன்று உலகம் சர்க்கமத்திய வாதம் சொல்லக்கூடிய மூன்று உலகம் செய்யக்கூடிய பணிஜின்னு ஆபரணம்னு அர்த்தம் நகை செய்து வருணிருக்கும் போமாகி வளர்ந்து இப்படி இந்த மாயினாலே செய்யப்பட்ட இந்த மூன்று உலகங்கள் என்று சொல்லக்கூடிய ஆபரணத்தில் பிறக்கிறது இறக்கிறது என்ற ஒரு நிலையை தான் ஜீவனுக்கு இருக்கிறது வளர்ந்து இது விருதியாகி வாழ விருதாவாக பொய்யினால் மிக விரையும் வேலையோடும் இது காலஞ்சலம் போல் மிக பொய்யினாலே விருதி அடைந்து கொண்டே இருக்கிறது சமுதிரத்தோடு இது சமுதிரம் போல் சமுதிரத்தில் எப்படி அலைகள் ஓயாமல் இருக்கு அப்படி போல் பிறவியாக சமுதிரத்தில் பிறப்பிறப்பு ஓயாமல் இருக்குது பொறுதிரை போல் பரமதத்தையே புரிந்த மாதிரத்தில் அலைகள் ஓயாது போல இந்த பரவதத்தே புரிந்த மாயானது அதனுடைய செயலானது இப்படி இருக்கு பரவதம் பிரம்மஸ்வரூபத்தில் ஆதாரமாக கொண்டு கற்பிதமாக தோற்றக்கூடிய இந்த மாயினிடத்தில் இவர்களெல்லாம் அலைகள் போல பிற பிறக்கு இறக்குற பிறக்க இறக்கிறதே வேலை சில பேர் விவேகம் இருந்தும் கூட விவேகம் இல்லாததினால மூச்செய்யாமல் தோல்வடைகிறார்கள் என்று அதான் அதன் கிடைத்த தேவ விவேகம் கிடைத்த தேவ விவேகம் இருந்தும் கூட கிரீசனின் எங்கே அடுத்தலாய் பல கவலை மின் விரைந்தேனின் விரைந்தரொழிதளதிங்கே சகலமும் செய்ய நினைவுதல் தனையினி தட புனல் இதுவென்றேன் பகலினால் விரி காணலை நெஞ்சமே கருதினர் பயிராதி இகழினால் செய்ய நினைபவர் நினைவை ஒத்திடுமென விடுவாயே பதினாலாவது பாட்டு இங்கனும் சத்த பிரமாணத்தாலும் காட்சி பிரமாணத்தாலும் இக்காயம் கிடைத்தற்கு அரிதென்று அறிவிக்க அறிந்து மனம் சம்மதிப்ப இனி திருவழியை தாமதம் பண்ணாமல் விரைந்து நினைத்தற்கு மேற்கோகின்றது காட்சி பிரமாணம் சத்தப்பிரமாணம் ரெண்டு பிரமாணத்தினாலேயும் சரீரம் நிலைப்பில்லை சரீரம் போனாலும் அடிச்சலங்கிற கிடைக்குன்னு உ உத்தரவாதம் இல்லை என்பதை சொன்ன பிறகு அந்த மனம் சம்மதித்து மீண்டும் அந்த திருவிடியதற்கு தீவிரப்படுத்துறதுக்கு இந்த பாடம் சொல்றார் அகலும் இவ்வுடன் மினின் விரைந்து எனின் விரைந்து அறன் தொழு என்பது மேகத்தின் கண் தோன்றி நின்று அழியும் மின்னல் போல மாயின் கண் தோன்றி களகாலத்து அழியும் இந்த உலகம் என்றால் இது உள்ளபோதே அதிசீக்கிரமாகச் சொன்னது திருவிடியை வணங்குவதே ஈதலது இங்கே சகலமும் செய்ய நினைவுதல் தனி என்பது இத்திருவிடியை இடைவிடாது வணங்குதல் அன்றி பொய்யாகிய பிரபஞ்சத்தை மெய்யாக கருதிக்கொண்டு இப்பிரபஞ்சத்தில் உள்ள அறுவகை தொழிலை தொழிலையும் செய்யத் தொடங்குவதை இனி தடப்புணல் இதுவென்றே பகறினால் வெளி காணலே நெஞ்சமே கருதி நெற்பயிராதிகளினால் செய்ய நினைபவர் நினைவை ஒத்திடுமென விடுவாகேன் என்பது சூரிய கிரகணத்தால் பொய்யாய் விரிகின்ற விரிகின்ற கானற் ஜலத்தை மெய்யான தடாஜலம் ஈது என்று கருதி நெற்பயர் முதலிய பைங்கூழியினை தமது சாமர்த்தியத்தால் உண்டாக்குதல் செய்ய அறியாமையால் கருதுவாரது கருத்தை போலும் என் கருத்துமென அறிந்து நெஞ்சமே இனி விடுப்பாயாக என்று விவேகம் கோரிற்று என்றவாறு அதாவது இந்த சரீரம் கிடைக்கிறது வெள்ளப்பந்தான் ஆனால் சரீரம் கிடைத்த சரீரமும் சீக்கிரத்தில் அழியக்கூடியது அதை வைத்து கொண்டு அடையணும் அப்படி அடையலைன்னு சொன்னாக்க வந்த வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பை விட்டதாக ஆகும் இது போல் சொன்னால் காணல் ஜலத்தை நெற்பயிராதி செய்கிறதற்கு உபயோகம் பண்ணிக்கலாமே என்று நினைப்பு நினைத்து எப்படி மூச்சி இதாக வேணும் அப்படி போல் மாயின் காரியமாகிய இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலோகத் தொழிலாகிய அறுவகைத் தொழிலும் பரலோக தொழிலாக அறுவடை செய்து சுகமாக இருக்கலாம்னு சொல்லி நினைப்பது அப்படித்தாங்க இலோகத் தொழில் அறுவகைத் உழவு தொழவு வரைவு வாணிபம் வித்திய சிற்பம் என்று சொல்லக்கூடிய இலவத் தொழில்கள் பலோகத்துக்குரிய அது யக்கியம் தவம் தானம் விரதம் சீலம் பாசம் என்று சொல்லக்கூடிய பலோகத்துக்குரிய அறுவகை தொழில்கள் இதெல்லாம் மயின் காரியங்கள் இந்த காரியங்களில் சத்திய புத்தி வைத்து செய்வதனால ஏன்னா துக்கம் தர வேறு கிடையாது அதனால் இதை விடு விடுவாயாக என்று விவேகம் கூறிட்டு என்றவாறு சூரிய கிரகணத்தால் பொய்யாய் தோன்றும் காணர்ஜலம் போல சிவத்தை விட்டு நீங்காத அபிநாசக்தியால் பின்னாசக்தி பொய்யாய் தோற்றுதலின் தோன்றுதலின் அபிநா சக்தி பின்னாசக்தி என்று ரெண்டு சக்திகள் சொல்லப்பட்டுள்ளன அது பிரிக்க முடியாமல் இருக்கிறது அபிநாஷக்தி பின்னாசக்தி என்று சொன்னால் பிரபஞ்சமாக மாறுவது காணல் ஜலத்தின் நிழல் போல பொய் என கூறப்பட்டது காணல் ஜலத்தை பொய் என்று அறிந்தவன் பைங்கூல் செய்ய நினையாமை போல பிரபஞ்சத்தை பொய் என்று அறிந்தவன் இப்பிரபஞ்ச தொழில்களின் முத முயலான் என்பது அறிகுது கருத்து ஆகவே இந்த உலகம் வித்தை என்ற எப்போ வருதோ அப்போ இந்த உலகத்திலே இவ்வளோ உரிய தொழிலும் பலவத்து உரிய தொழிலும் செய்து சுகத்தை அடையலாம் என்ற எண்ணம் இருக்காது என்பதை இந்த பாட்டிலும் தெரிஞ்சுக்கலாம் என்ன அதோட அபின்னாசக்தி பின்னாசக்தி என்ன சிவ சம்பிரதாயத்தில் இதை காட்டுகிறார்கள் உற்சவமூர்த்தியிடத்தில் சோமா ஸ்கந்தர் என்று சொல்லக்கூடிய உற்சவமூர்த்தி அதில் இந்த பக்கம் அம்பால் உருவம் இருக்கும் சா உருவம் இருக்கும் இடையில் முருகர் உருவம் இருக்கும் இது கந்தர்னு பேர் முருகர்கள் முருகர்னு சொல்லுவாங்க சனத்குமார்னு சொல்வார்கள் அது அபினாசக்தி பிரிக்க முடியாமல் இருக்கும் பின்னாசக்திங்கிறது தான் உற்சவமூர்த்தி அம்பால் உச்சவமூர்த்தி அடையிறது அது பக்கத்தில் வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அது அபிநாசக்தி என்றும் பின்னாசக்தி என்றும் செயல் சித்தாந்தத்தில் இப்படி ஒரு முறை காற்று உண்டு அதான் உற்சவ காலத்தில் உற்சவமூர்த்தி சாமியை வைக்கும்போது அந்த பின்னா அபினாசக்தியும் இருக்குது ஸ்கந்தர் அப்படின்னா ச உமா ஸ்கந்தர் என்று பேர் ச கூடிய உமையோடு கூடி இருக்கின்ற உமையும் கந்தரோடு கூடியிருக்கிறோம் அர்த்தம் ஆகவே பின்னாசக்தி இதை வேதாந்தத்தில் பின்னாசக்தி என்பது பிரபஞ்சம் என்றும் அபினாசக்தி என்பது ஈஸ்வனுடைய காலச்சரியமாக இருக்கிறது அபி மூலப்பெருகதின் பேர் இது அபிநாசக்தி என்றும் சொல்லப்படும் என்று இப்படி வேலன் சில சொல்லப்படும் அதற்கு உதாரணம் சொல்றார் ஆகலும் இவ்வுடல் என்பதற்கு உதாரணம் குறிஞ்சு காயநீர்க்கும் அதில் ஒரு இன்பம் காணல் ஏற்போனல் இது ஆயவேத் துயர துயரம் அளவில் இதை நீ ஆய்வுராமையினால் அழிந்த ட்ராய் நீ இனி கவலை நினைவெல்லாம் உழைத்து நெஞ்சமே வந்தன குடன்பட்டு ஆயனச் சொருபற்கே இசைந்தால் அறியதேதால் நமக்கெதிரே காயம் நீர்க்குமிழி இது சரீரமான நீர்க்குமிழி போல தோற்றமுடைய தாவுடைய வேறு அதில் ஒரு இன்பம் காணலிற்புணல் அது தோன்றக்கூடிய சுகமானது காணலீர் புனல் என்று கருதணும் இது இங்கு ஆய ஈர்த்துயர் துயரம் அளவில்லை இந்த காணல் ஜலம் போக இருக்கின்ற இந்த இன்பத்தை கருதி விவகாரங்கள் செய்து திரும்ப அடைகிறது கணக்கே கிடையாது இதை நீ ஆய்வுறாமையில் அழிந்தற்றாய் ஏ மனமே இதை விசாரம் பண்ணாதனாலே அழிந்து கொண்டிருக்கிறாய் நீ இனி கவலை நினைவு எல்லாம் ஒழித்து நிஞ்சமே இதை போனது போட்டு இன்மேலாவது கவலையும் இந்த பிரபஞ்சம் சத்தியம் சுகம் என்ற புத்தியை விடுத்து மனமே வந்து எனக்கு ஆட்பட்டு எனக்கு நான் சொல்லபடி கேட்டு ஆயினர் சொருவருக்கு அன்பதியை இசைந்தால் நம்முடைய குருநாதர் ஆவி சுரபானந்தருக்கு சிஷனாக உண்மை சீடனாக சம்மதித்து சேவை செய்மையானார் அறியது ஏது யார் நமக்கு எதிர் இந்த உலகத்திலே நமக்கு அறியது ஒற்றுமையாக கிடையாது நமக்கு எதிர் விரோதிகளும் யாருமே கிடையாது ஆகவே இந்த உலகத்திலே சத்திய புத்தி சுய புத்தி என்று சொல்லக்கூடியதை விசாரிக்காமல் ஜீவர்கள் எல்லோரும் சுகம் என்று கருதி நினைக்கிறார்கள் அவர்கள் அது சுகத்தை பற்றி நினைக்கிறதில்லை ஏன்னு சொன்னால் துக்கத்திலேயே இந்த அல்ப சுகத்திலேயே சுகம் என்று கருதியே அந்த மனது பழகி போச்சு அதற்கு மாறுதலாக வேறு மேன்மையாக ஒன்று கிடைச்சது தெரியும் வெளியே போயிட்டுருக்கிறவனுக்கு அது கஷ்டமாக தெரியுமா அப்படியே வேறு வழி இல்லாதனால அது ஒரு சுகமாக இருக்கும் நிழலில் இருந்து கொஞ்சம் பழகிட்டாங்கன்னாக்கா அப்புறம் வெயில் கண்டவர் பயப்படுவோம் ஏன்னா வெயிலின் அருமை நிழல் தெரியும்பான் நிழல் சுகம் அடைந்தவனுக்கு வெயில் கஷ்டம் தெரியும் வெயிலேருந்து பழகினவனுக்கு நிழல் அருமை தெரியாது அதுபோல் மனது விசாரம் செய்து சுருமானந்தத்தை பற்றி தெரிந்து கொள்ளுவே சொல்லி கொள்ளுமே ஆனால் சுக விஷயங்கள் இல்லை ஆத்மாதான் சுகவடிவம் அது மன ஒழுக்கத்தினால் ஒழுக்க தாரதமயமாக சுகம் ஏற்றத்தாழ்வாக கிடைக்கிறது என்ற இலக்கணத்தை தெரியாத காரணத்தினாலே ஜீவர்கள் துக்கத்தையே சுகமாக பாவனை செய்து கொள்ளார்கள் வழியாக வாசமாக சுகம் கிடையாது என்பதை நீ தெரிந்து கொள்வையானால் குரு சேவை செய்து ஞானம் அடையலாம் என்ற கருத்தை இதில் ஆகவே இதெல்லாம் நாம் வர்றதில்லை சொல்லுதல் யாருக்கும் வெளியே அறிவாக சொல்லி வண்ணம் சேரனார் வள்ளுவர் சாத்திரத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் அவர்களுக்கு சொல்லவே முடியாது மற்றவர்களுக்கு கஷ்டம்தான் காரணம் என்னென்னா இப்படியே பழகி போச்சு இந்த வெயிலே இருந்து பழகி போச்சு அது உடம்பு மனசு அது நிலையில் இருந்து பழகலை எண்ணும் அது பழக பழகும் போதுதான் வித்தியாசம் தெரியும் அதுபோல் எங்கேயும் சட்சங்க சாகியத்தினால ஆத்மநாத்மா பாகுபாடு தெரிஞ்ச விசாரத்துக்கு பிறகு இந்த உலகத்தை பார்க்கும்போது தான் அது துக்கம் தெரியும் இதுவரைக்கும் நாம் பண்ணதெல்லாம் வெறும் துக்கமையந்தான் வீண் பிரச்சினம்தான் இப்போது தான் உண்மை தெரிஞ்சது என்று அதை மனசு ஒத்துக்கொள்ளலாம் ஆகவே அப்படி ஒரு பிரார்த்தம் வரும்போது தெரியும் முடியாது சாதா எல்லோருக்கும் தெரியாது என்பது கருத்து அடுத்த பாட்டி பிரபஞ்சம் பொய்யென்பதற்கு உதாரணம் திருவாசகம் கூத்தாரும் பொகை புனலிதுவே என கருதி பேய்தேர் பேய்த்தேர் முகக் குறும் பேதை குணமாகாமே தீர்த்தா திகழ்த்தில்லை அம்பலத்தே திருடம் செய் கூத்தா உன் சேவடி கூடும் வண்ணம் தோல் நோக்கம் இது என்ற விளையாட்டு படிக்கு இது மாணிகாசர் பாடிக்க பேய்த்தேர் என்னால் கால ஜலம் முகக்குறம் பேதை குணமாக அதை சாப்பிடக்கூடிய அந்த அறிவில்லாத தன்மை ஆகாமல் பூத்தாறும் பொய்கை புனல் இது கருதி இதுதான் பூக்களெல்லாம் பூக்கக்கூடிய பொய்கையாக இருக்கின்ற புனல் இது நினைத்து அந்த நிலை பெறாமல் தீர்த்தாய் திகழ் தில்லை அம்பலத்தையே திருடம்சை கூத்தா அதை மாற்றி அமைத்தாய் யார் தில்லை சிற்றம்பலத்தை இருக்கிறது திரு நல்ல நல்லதாக பெறுவான் அவர் கூத்தன் உன் சேவடியை கூடும் வண்ணம் தோல் நோக்கம் அதற்காக உன்னுடைய சேவடி தேர்வதற்காக நாங்கள் தோல் மேலே கை போட்டு விளையாடுகிறோம் ஆகவே இந்த உலகமானது பொய் உலகம் பக்தி மாரத்தில் இந்த உலகம் பொய்யன்னு சொல்லப்படும் ஆனால் ஞான மாதத்தில் அந்த உலகம் போய் தான் தக்களமும் பொய் உபாசனா உலகம் மட்டும் மெய் என்றும் இது பொய்யன் சொல்வார்கள் அதுவும் இந்த தீவிரமான பக்திமார்கள் இருந்தால் தான் இந்த ஞானம் வரும் இல்லைன்னாக்கா இது பொய்யன் கூட வராது சாமானிய பக்தர்கள் வராது இப்போ என்ன வரும் பகவான் திருவடி சுகத்தை கொடுக்கும் என்று மட்டும் வருவாடிய இது பொய்யன் வராது இது விட்டு போனால் சுகம் கிடைக்கும் எப்படி போல் இந்த ஊரில் பஞ்சமாக இருக்குது அடுத்து ஒரு வன சுகமாக இருக்கலாமான்னு போகிறாங்கள்ல பஞ்சம் படைக்கிறதுக்கு அப்படி போகல ஆனால் இந்த ஊ ஊர் கொய்யல் நினச்சி போகிறது இல்லை இந்த ஊர் பஞ்சம் வந்த ஊர் மாரி விடுவோம் ஒரு காலத்தில் எல்லாம் ஆகுப்போ துமிண்டு வருவோம் என்ன தான் போகிறது அப்புறம் அங்கே போய் அங்கே வாசிக்கிறது அங்கே இருந்துக்கிறது தான் அதே போல் பக்தி மார்க்கத்தில் இந்த ஊர் சத்தியமென்ற புத்தி மேல்நிலை போனவங்க தான் இருக்க சாதாரண மக்களுக்கு இருக்கிறது இல்லை இருந்தாலும் இந்த ஊரை விட தீவிரமான இருக்கிற ஊர் தான் சுகத்தை கொடுக்கும் அதனால் அங்கே போகும் என்று செல்வது சாதாரண பக்தி உள்ளார் இதுபோல் மேல்நாட்டில் போய் சம்பாதிச்சி வர்றாங்கல்ல இங்கேயும் சம்பாதிச்சி பழைக்கலாம் அங்கே போனால் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு போகிறாங்கல்ல திபாய நாடில் அமெரிக்கா அடிப்படையில் அப்படி போகும் அதனால் பக்தி மார்க்கலையும் அதுதான் சாலவோ சாய்வோ சாரவோ சாய்ச்சமான ஆளுமுக்காக பிரிக்கிறது காரணத்தை தான் காரணம் ஆனால் மாணிக்க வாசகர் மேலே அவருக்கு இந்த உலகம் பொய்யன்னு தெரியுது அதனால தான் சொல்கிறார் கூத்தாரும் பொய்கை புனல் எதிவே எனக் கருதி பேதை குணமாகாமே அந்த அறிவில்லாத்தன்மை அஞ்ஞானத்தன்மை ஆகாமல் தீர்த்தாய் உன்னுடைய அனுகிரகத்தினால் தீர்ந்தது திகள் தில்லை அம்பலத்தைய திருடம்சை கூத்தா அதனால் அப்படிப்பட்ட தவறுமானே உன் திருவடி உன் சேவடி போடும் ஒன்றும் தோணும் தேவடி வரக்கூடிய நிலையிலே அருள் புரிவீராக வாய்மை ஏதுணர்ந்திடுதி நன் நெஞ்சமே வருகணத்தேதேனும் நீ நினைஞ்சிடேல அவள உடல் உற நிச்சயை பரிதத்தால் போயதோர்கேல் பயனிலை புகழ் நிகழ்கணத்தேனும் தீமை நன்மை நீ நினைவது வினைவடு சிவன் தருவுதலாலே பயிராக் சதகம் நன்றி பதினெட்டால் பாட்டு அவதாரிகள் பிரபஞ்சம் பொய் என்பதும் திருவடி மெய் என்பதும் இங்கனம் நீர் அறிவிக்க இதுவரைக்கும் விவேகமானது மனதுக்கு விளக்கம் சொன்னது ஐயமின்றி நன்றுணர்ந்தேன் உமது கிருபையை என்னென்று உரைப்பேன் என்று மனங்கூற அதாவது இதுவரை உள்பற்றை நீக்கும் உபாயம் சொல்லப்பட்டது எல்லா அர்த்தம் இது முடிந்தது இதோடு இனி அதுக்கு மேலே அதற்கு ஞான சமாதி கூடுவதற்கு மனதை உள்படுத்தி மேற்கூறுகின்றது இனிமேலே புறப்பட்டு அகப்பட்டு நீங்கிய மனம் விடுபட்ட மனமாக இருக்கிறதுனால உள்ளே இருக்கின்ற ஆசைகள் இல்லை ஆனாலும் கூட வாசனைகள் நிறைய இருக்குது அந்த வாசனைகளை போக்கி சமாதிகளில் போடுறதுன்னா அதுக்கும் அபியாசம் பண்ண வேண்டியிருக்கு அதை கஷாயம்னு சொல்லாங்க லயம் விட்சேபம் கஷாயம் ரசாஸ்வாதம் என்று சமாதிக்கு தடைகள் நான்கு விசாரசாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ரசாஸ்வாதம்னா பழைய வாசனைகள் அது வந்து கஷாயம் ரசாஸ்வாதம் அதுக்கு மேலே தொடர்ந்து வடிக்கவே இருக்குது அதுக்கு உபாயங்கள் இனிமேல் சொல்கிறேன் என்று ஆரம்பிக்கிறார் வாய்மையில் உணர்ந்துவிடுதே நன்னெஞ்சமே என்பது யான் கூறிய நன்மார்க்க நெறியே சென்று எனக்கு நன்மை தருகின்ற நல்ல நெஞ்சமே உண்மை ஆகிய நீ அறிவாய் இப்போது நல்ல நெஞ்சமேன்னு சொல்லு நன்னெஞ்சே அதற்கு முதல்ல செத்திலாய் கடுவாய் என்றெல்லாம் சொன்ன விவேகமானது பகப்பற்று புறப்பட்டுள்ள நீங்கின பிறகு மனசு தெ தெளிஞ்சு விட்டது அதனால் நல்ல நெஞ்சமும் சொல்லப்படும் இதனையும் நீ அறிவாய் வருகணத்து ஏதேனும் நீ நினைந்திடேல் அவ்வளவு உடல் நிச்சயிப்பு அறிவதத்தால் என்றும் நீ ஞான இட்டை கூடும் இடத்து ஓர் கணப்போதாயினும் அந்நிட்டையில் நீங்காது இருக்க வேண்டும் அகலின் வருங்காலங்களில் காணப்போதாயினும் கனப்போதாயினும் யாதொன்றனையும் கருதி செய்ய எல்லப்போத அளவும் இவ்வுடல் இருத்தற்கு நிச்சயம் பண்ணக்கூடாது அதனால் அதாவது நெற்றை போடுறதுக்கு எதிர்காலம் சிந்தனை பண்ணமுன்னா மனது அதில் போக முடிய மனது உள்பொங்காகாது எதிர்காலம் செஞ்சிக்கூடாது இது வரப்பட்டு அகப்பட்டு நீங்கின பிறகு வரக்கூடிய மனநிலையின் பெயரும் எதிர்காலம் சிந்திக்கப்படாது அப்படி சிந்தித்தோம்னு சொன்னால் மனசானது பயிருவப்பட்டுகிட்டே இருக்கும் அதனால் கூடாத கிடையாது காரணம் என்ன அது சரீரம் எப்போ போவோமோ யார் கண்டாங்க அதை பற்றி நாம் நிச்சயம் பண்ணலாமா அதுக்கு ஆர்த்தி கட்டுப்பட்டதல்லவா என்று சமானம் பண்ணிக்கணும் போயதோற்கான செயல் உணயல் பயனிலை என்பது சென்ற காலத்து ஓர்கனப்போதாயினும் இன்னது செய்யாது வெடித்தேன் என்று கருத இருக்க அதனால் பயன் ஒன்றும் இல்லை என்று விவேகம் கூற அநேக மக்களுக்கு சென்ற காலத்துக்கு நினைக்கிறது பெரும்பாலும் உண்டு அந்த காலத்தை அப்படி செய்யாமல் போயிட்டேனே இப்படி செஞ்சேனே செஞ்சதினால அந்த கெடுதல்கள் அல்லது நன்மைகள் செய்யாதனால அந்த கெடுதல் நன்மைகள் இதெல்லாம் சிந்தனை உண்டு சென்ற காலம் நினைக்கிறது அது மனசினுடைய வேலை அதனால் அது தேவையில்லை என்ன போன காலத்தை பற்றி நினைஞ்ச பற்றி அது வரப்போகிறது இல்லை அதனால் நினைக்கணும் அது பயனில்லை அப்படின்னா அதற்கு வருங்காலம் சென்ற காலங்களில் ஒன்றையும் நினையேல் என்று கூறினீர் சரி இது உண்மை வாஸ்தவம்தான் நிகழ்காலத்து அன்னபானாதிகளை குறித்தாயினும் நினைக்கல் என்று மனம் கேட்பேன் இப்போ நிகழ்காலத்தில் யாவது சாப்பாடு சம்பரச்சனைக்கு என்ன சொன்னால் புகழ் நிகழ் கனத்தேனும் தீமை நன்மை நீ நினைவது என் வினைவழி சிவன் தருவதாலே என்பது நிகழ்காலத்திலையும் அது தேவை இல்லை ஏன்னு சொன்னால் புண்ணிய பாதிக்கணும் ஈஸ்வரன் தேக்கொழுக்கு தேராக இருக்கார் இதுபோல் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க அவங்க என்ன சாப்பாடு பற்றி சிந்தனை பண்ணுறாங்களா நாளைக்கு என்னப்பா பண்ணுறது அரிசி வாங்கணுமே விறகு வாங்கணுமே அப்படின்னு நினைக்கிறாங்கள குழந்தைகள் இல்லை நேரமான சாப்பாடு கடிச்சி போதும் அவங்களுக்கு பறிமுடியும் போடுது குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ் எல்லாம் மாட்டி போட்டு வச்சு பறிமுறைகள் விட்டுவிட்டு அப்புறம் குறிப்பு வந்துடுறாங்க எவ்வளோ பாதுகாப்பு பண்ணுறாங்க அப்புறம் இந்த கர்மத்துக்கீடாவ தாய் தந்திரி இவ்வளோ பாடுபட்டா கருணாமூர்த்தி ஆகிய தாய் தந்திரி ஆகிய சிவருமானு செய்ய மாட்டாரா ஞானத்துக்கு ஞானம் அடைகிற பக்கு வந்துருச்சுன்னா ஏன் செய்ய மாட்டார் அப்படிங்க அதற்கு சொல்லப்பட்ட நிகழ்காலத்தில் கணப்போதாயினும் நீ சொதுக்கங்களை நினைவது என்னை நமது நல்வினை தீவினைகளின்படியே சிவன் அறிந்து சொதுக்கங்களை நமக்கு அரு அருந்துவித்தல் த அருந்தலால் என்று விவேகம் கூறியிரு அதனால் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறேன் ஞான மார்க்கத்தில் முன் சொல்லப்பட்டது முடிஞ்சு போச்சு இப்போது சமாதி கொண்டு அபியாசம் பண்ணக்கூடிய மனப்பரிபாவத்தை ஏற்படணும் அதை அந்த நிலைக்கு விவேகம் சொல்லாமல் ஆசைகள் சொல்கிறார் சாதுவே பிச்சை ஏற்றல் தலமலம் விடுதலன்றி ஏதுவே தியானி இயற்கை எட்டிடும் செய்க இல்லை ஆதலால் ஆத்மநெட்டை அனிசமும் அடைதலாலே மோதிய வத்தியாசம் முழுவதும் நீ ஒழிப்பாய் அப்படின் பிச்சை நாலு வீட்டில் எடுத்துக்கொள்ள சாப்பிட வேண்டும் அபியாசம் பண்ண வேண்டியதுதான் என்ற அதில் ஆதிசங்கர சொல்றாள் அப்படி போல பிரார்த்தி எப்படி இருக்கோ அப்படித்தான் அது பெற்றி எடுக்கிற பராத்தியிருந்தால் அப்படி செய்யலாம் இல்லைன்னா அவ தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க அது வாங்கிக்க வேண்டியிருந்தேன் அப்படியா அபியாசம் பண்ணுறதுக்கு எந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்கோம் புண்ணியபாவத்துக்கீடாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டி தவிர அப்படி சிந்திக்கப்படாது என்பது கருத்து இதற்கு உதாரணம் திருவள்ளுவனாயினார் ஒருபொழுவதும் வாழ்வதறியார் கருதுவ ஓடியும் அல்லவன இவர்கள் சிற்றறிவின் காரணமாக அஞ்ஞானத்தில் மூழ்கப்பட்ட ஜீவர்கள் ஒரு பொழுதும் வாழ்க்கை போய் தெரிஞ்சு கொள்ள முடியாத வாழ்க்கை நடத்துகிறாங்க ஆனால் கருதுப கோடியும் பல சிந்தனை பண்ணி திட்டங்கள் போகிறதும் ஒரு கோடியல்லாம் பல கோடி நடக்கும் ஆசையா லோகே கர்மனா பகு சிந்தையா ஆயு சீனம் நஜானாத்தி தஸ்மார் ஜாக்கிரதா ஜாக்கிரத பந்திக்கப்பட்டு இந்த ஜீவர்கள் ஆசையா லோகே கர்மனா இந்த லோகத்தில் கர்மங்களை எப்படி செய்யணும்னு ஆசைப்படுறாங்க வகு சிந்தையம் அப்படி செய்தி பிடிச்சி செய்தி பிடித திட்டம் பிடிக்கிட்டே இருக்காங்களா ஆனால் அவ்வளோ திட்டங்களுக்கு ஆயுள் இருக்கானா அது தெரிய இருக்காது இதை நஜானாதி கருதுகிறார்கள் இல்லை நினைக்கிறாங்க மாட்டேங்கிறாங்களே என்ன ஆயுள் அல்பம் திட்டங்களோ மகத்து அதனால தஸ்மாத் ஆகையினால் ஜாக்கிரதையார்கள் ஜாக்கிரதையாருங்கள் ஆகவே ஜீவனுடைய சிமாத் தான் ஒருபொழுதும் வாழ்வு தெரியார் கருதுபோடி மல்லபு இன்னும் திருத்தார் நான்கு மூலம் என்பது கோடி நினைந்து எண்ணுவனந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண் நின் கலம் போல சாந்துனையும் சஞ்சலமேதான் நல்வழி உண்பது நாடி உடுப்பது நான்கு மூலம் ஒரு வழக்கு வர கட்டிக்கிறது நாலு இருந்தால் போதும் இப்போ தான் சுற்றிக்கிறாங்க நிறையா நாலு மழை இருந்தால் மானத்துக்கு நாலு மணம் போதும் அதுக்கு மேலே அவங்க இஷ்டம் ஆனாலும் எண்பது கோடி இணைந்து எண்ணுவனே எண்பவன் கணக்கல்ல அநேகம் வச்சுக்கலாம் எண்பது கோடி நினைந்து எண்ணுவனே கண் புதைந்த அப்படின்னா எந்த கண்ணு இல்லை எந்த கண் நல்லா தான் இருக்கு அஞ்ஞானக்கண் ஞானக்கண் புதைஞ்சு போச்சு அஞ்ஞானத்தினாலே ஞானக்கண் புதைந்திருக்கின்ற மாந்தர் குடி வாழ்க்கை அவருடைய இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்குன்னா மண்ணின் கலம் போல் மணினால் செய்யப்பட்ட பாத்திரம் இருக்கு அதை ஜாகிரையாக உடங்கணும் கொஞ்சம் தானாக உடஞ்சி போயிடணும் அப்படி போல் இந்த சரீரம் மணினால் செய்யப்பட்டது இது இன்னைக்கு ஒரு ஆளுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது திடீர்னு போயிடும் தடி கொழுந்து அதை சேர்த்துக்கொள்ளாலும் போயிடும் அது இழுத்திட்டு கிடந்தால் சொல்ல முடியாது கலம் போல சாந்தனையும் சஞ்சலமே தான் ஆனால் இங்கே சொல்லப்படுவது சரீரத்தை பட்டு மட்டையா அல்ல அஞ்ஞானம் சாகர் வரைக்கும் அர்த்தம் இந்த அஞ்ஞானம் எது வரைக்கும் சாகுதோ சாகுலையோ அது வரைக்கும் சஞ்சலம் தான் அதாவது ஜடஞ்சான வரைக்கும் அர்த்தம் சூழ சீரம் சாகர் வரைக்கும் என்பது சூழ அர்த்தம் அதையும் சீரம் போனால் இன்னொரு சீரும் கிடச்சா அதுலேயும் அதே அதே நிலை தான் அதனால் அந்த எப்போ அறியாமை நீங்குதோ அது வரைக்கும் சஞ்சலமே ஞானக்கன் அஞ்ஞானத்தினாலே புதைப்பட்டு இருக்கு அந்த மறைப்பை நீக்கி எப்போ தத்துவம் ஞானம் வருகிறதோ அது மாந்தர் குடி மண்ணின் கலம் போல சஞ்சலமே தானே தருவ தீமையின் நன்மையும் மேல் நின்று ிகளாதிசை கூத்தர் பிறனின் அச்சொருமகள் தவஞ்சாவல் குருதிறன் நினைம்பொறிகளார்பற்றினும் புகழ் நிராசையை நீயுற்று இரவினும் பகலினும் விடையல் நெஞ்சமே இன்ப வீடு எளிதாமே பெரிய விடயங்கள் வரவேண்டுமென்று கருதாது ும் வந்த விளயங்களின் மேல் ஆசை கொள்ளாது ஆசை செல்லாது திருவடியை மறவாது இருத்தற்கும் மேல் உபாயம் போடுகின்றன வந்த விஷயங்களில் விருப்பம் இல்லாமல் வராத விஷயங்களில் ஆசை போடப்படாது பெரிய இதில் ஆசைகள் நான் திருவடி மேலே ஆசை இருக்கணும் இப்படி ஞானாப்பியான் சேர்ந்து உபாயங்கள் என்று முற்பா முற்பாட்டம் சொல்ல ஆரம்பிக்கிறார் இப்போது தருவ தீமையின் நன்மையும் ஊழடுத்து அதை என்பது உனக்கு வெறுப்பாகிய துன்பத்தை நீ விரும்பாதிருக்கவும் பலவினைதானியை கொடுப்பது போல் உனக்கு விருப்பமாகிய சுகத்தையும் நீ விரும்பாதிருக்க அவ்வினைதானியை கொடுக்கும் உனக்கு எக்காலத்தும் எவ்வினை பயன் அனுபவிக்க பொருந்தியது அதனை அகலின் பலவினைப்படியே வரும் என்று அறிந்து எதிர்காலத்து ஒன்றியம் கருதாது கொடுத்து இது இவ்வளோ நம்பிக்கை வரணும் நாம் வரும்போது அது வந்துருச்சே என்று விரும்பாமலாக வந்துருச்சேன்னு நினைக்கிறோம் அதேபோல் சுகம் விரும்பாமல் வருமான்னு பிரார்த்தத்தினுடைய பலம் இருக்குது அதனால நாம் அதை நம்புறதில்லை ஏற்றுப்படுறதில்லை ம் எதாவது விஷயம் அதை சாஸ்திரங்களை வலியுறுத்துது எப்படி விரும்பாமல் இருந்தும் கூட துக்கம் வருதோ துக்கத்தை விரும்புகிறது வந்தே தீர்வு எப்படி சுகத்தை விரும்பாமல் இருக்குதுன்னு சுகம் வந்தே தீரும் என்பது இலக்கணம் உயர் களை மேல் நின்று உரைகளாதி செய்த்தரின் பிறனை நச்சொரு மகள் தவன் ஏவல் புரிதல் தன்னின் என்றும் உயர்ந்த கம்பத்தினின்று அந்நிலைக்கு தவறு வாராது அதன் கட் கருத்தை வைத்து தியாகியை புகழுதல் முதலிய நோக்கு வித்தைகளை பழக்கத்தால் காயத்திற்காட்டுதல் செய்யும் கூத்திரைப் போலவும் இது அவங்கள முன்னலிச்சாந்தம் பரபுருஷனை நச்சிய ஓர் நாரி அவன் மேல் கருத்தை வைத்து தன் புருஷனுக்கு பழக்கத்தால் இவனது யாவச் செய்தல் போலவும் என்று ரெண்டு இப்படி போலி தாட்டில் சொல்ல போகிறார் இந்த வேலை காப்பொறிகளால் பட்டியலும் புகழ் நீர் ஆசையை நீ உற்றி ஊற்று இரவினும் பகலினும் விடேல் நெஞ்சமே இன்ப வீடு எழுதாமே என்றார் ஐந்து இந்திரியங்களாலும் ஐந்து விஷயங்களை பிடித்தாலும் சொல்லான் என்ற அவ்விஷயங்களை இன்பம் என்று கருதி அவற்றின் கண் ஆசை விடாது திருவடிக்கண் ஆசையை வைத்து இதனை இராக்காலத்திலும் பகற்காலத்திலும் விட்டு நீங்காதே யாவர்க்கும் அரிதாகிய வீட்டின்பம் உனக்கு எளிதில் உண்டாம் என்று வேகம் கூறியிருக்கோம் அதனால் வாழ்க்கையில் துக்கம் நாம் எதிர்பார்க்கறது இல்லை ஆனால் வந்தே தீருது அதேபோல் சுகத்தை எதிர்பார்க்க அது சுகம் வந்தே தீரும் ஆனால் அது அஜீவ சுபாவும் ஒத்துக்கிறது இல்லை ஞான மார்க்கத்துக்கு மனம் தயாராகிறது அர்த்தம் ஞான மார்க்கத்தில் இத்தகை ஒரு நிச்சயம் இருக்குமே ஆனால் திருவிடி மேலே பிச்சை வரும் பகவானுடைய திருவிடியை அடையணும் என்று தீவிரம் உண்டாகும் பகலனும்பம் வேண்டியு வருனின் மேலாம் நல்லுணர்வதனை பெற்றோரே காந்தம் நண்ணிய சமாதியை தொடங்கி அல்பகல் நோக்கன் அறவமாற்றிடுவோர் நரைதர்வு பணிக்கன் மீகாமன் வல்கறிப்பாகன் போல நோக்குவர்க்கு மனையின் மேட்டு இச்சையும் எழுமோ பெருந்தெட்டில் ஒரு பாலிட்டு போட்டிருக்காங்க இல்ல இன்பம் இழந்து பேரின்பம் வேண்டி இல்லற வாழ்க்கையில் துக்கம் என்று கண்டால் தான் பேரின்பத்தில் ஆசை வரும் வராது உதாரணமாக உள்ளூரில் வருமானம் குறைவு குழைக்க முடியாதுன்னு நினச்சா தான் வெளியூர் போகிற ஆசைப்படுவோம் எந்த ஊரில் போய் சம்பளம் வருமானம் அதிகமாக இருக்குமோ அது போக ஆசைப்படுவோம் உள்ளூர்லேயே தேவையான கழித்தா வெளியூர் போகணும் அப்படி போல் இங்கே இது உள்ளூர் ஆகிய உலகத்தில் என்று தோற்றணும் சுகம் இல்லைன்னு நினைக்கணும் அப்போ என்ன இப்படி கற்பனை தான் நினைக்கலாமெல்லாம் வாஸ்தவம் அதுதான் வாஸ்தமாக இருக்கின்ற அதனை மாற்றி அத்தியாவசியத்தினாலே அறியாமையினாலே அஞ்ஞானத்தினாலே இது பெருசாக நினைக்கிறோம் அப்படி உண்மை விசாரம் பண்ணி பார்த்தா இது துக்கம் உலகம்தான் அதனாலே இதை விடுத்து இல்லின்பம் இகழ்ந்து பேரன்பம் வேண்டி அது என்ன செய்யணும் அப்புறம் எழில் குரு அருள்தனின் மேலாம் நல்லுணர் அதனை பெற்றோர் எழில் குரு மைத்ரிகரன் முதிவு பேச்சின்னு சொல்லக்கூடிய நாலு குணங்களை உடையவர் குரு அதான் அழகுன்னு அர்த்தம் அவருக்கு அத்தகைய குருநாதர்களுடைய அருள் அருளின் அருளின் காரணமாக மேலாம் நல்லுணர்வு விரும்புந்திய தத்துவ ஞானத்தை பெற்றோர் பெற்று அப்படி அடையணுமென்னு ஆசை உள்ளவர்கள் ஓர் ஏகாந்தம் நன்மியை ஓர் தன்னிடத்தில் பொருந்திருந்து சமாதியில் தொடங்கி சமாதியை அடையணுமன்ற ஒரு காரணத்தினாலே அபியாசம் ஆரம்பிக்கிறார்கள் அவள் எப்படி இருக்கணும் என்று திஷ்டாந்த கொள்கிறார் அல்பகல் நோக்கன் அப்படின்னா அல்லைன்னா இரவு காலத்தில் கூத்தாடுறான் கூத்துக்காரன் கிழக்கு பார்ப்பான்னு படமாடி அப்போ எப்படா விடியும் விடியும்னு பார்த்துக்கிட்டே இருப்பான் அவன் நோக்கம் போகிறா சூரியனை தான் சூரியனை வந்தால் கூத்து நிறுத்திடலாச்சு அப்படி போலவும் அப்படி போல் இங்கே எப்போ நம்ம ஞானவரும் ஞானவரும் நிறுத்திக்கிட்டே இருக்கணும் அது ஒரு கணக்கு அவர் அடுத்து அறவ மாட்டிடுவோம் பிடாரன் பாம்பு பிடிச்சி அதை பக்குவம் பண்ணி அதை பழகி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் கொண்டு போடும் அப்படி போல் இந்த உலக விஷயங்கள் பாம்பு மாதிரி இதில் ரொம்ப ஜாகிரதையாக பழகி இதில் எப்படியாவது இருந்து தப்புறத்துக்கு அபியத்து பண்ணணும் அறவை மாட்டிடுவோம் பணிக்கன் தேன் நரைதரு வாசனை நிரம்பிய தேன் இருக்க அது எடுக்கிறவன் எவ்வளோ ஜாகிரதை எடுக்கணும்னு கழிச்சு பண்ணுவோம் கொண்டு போடுவான் அதே போலவும் மீகாவன் மௌலமை ராத்திரிலேயும் பகல்லையும் கடலில் ஓட்டுறான்னு சொன்னால் எவ்வளோ தாமிரத்து இருக்கணும் அவனுக்கு இசைக்கருவி வச்சு கொண்டு பக்கமாக ஓட்டு தெரியணும் இசைக்கருவி சேனாகாரன் கண்டிப்பாக சொல்கிறாங்க அது நம்ம நாட்டிலே ஆயிருக்கான வார்த்தைகளும் இருந்துருக்கு இப்படி இல்லைன்னு சொன்னால் கப்பல் பார்க்கு செய்வாங்களே ஸோ ராஜினாஸ் பழங்காலத்தில் கடாரம் கொண்ட சொல்ல பேர் அவனுக்கு அங்கே வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களே வியாபாரம்ல இழந்து பேசிக்கிட்டே இருந்தானா ராஜன் அப்படியாக சொன்னாங்களா இல்லை கப்பல் விடாது ரெடி பண்ணுறான்னு இப்போ அதுமாதிரி கப்பல் தான் அப்படிலாம் எத்தனை கப்பல் வச்சிக்கிட்டு இருக்கணும் ரெண்டு மாதம் ஒரு மாதம் ஆகாமல் போகிறதுக்கு காற்று அடித்து போக்கில் போகிறதே அப்படி இவ்வளோ சாமானமெல்லாம் கொண்டு போய் படைகள் கொண்டு போய் உடனே எத்தனாயிரம் கப்பல் இருக்கணும் ஒரு ஆயிரம் கப்பலாக இருக்கணும் கப்பலுக்கு அது எவ்வளவு கப்பல் கடல் நுணுக்கம் தெரிஞ்சவங்க இருக்கணும் அந்த படையில் தெளித்துகிறவருக்கு போய் அங்கேருந்து அவனை ஜெயிச்சு அங்கேருந்து நிறைய பொண்ணு தேட்டு வந்தோம் அந்த பெரிய கோயில் கட்டினானான் சந்தை கோயில் கோயில் அந்த அப்படிப்பட்ட சாமர்த்திய அந்த காலிருந்து இருக்குது இப்போ திசைக்கருவெல்லாம் செய்ய முடியுமா சீனகாரம் கண்டுபிடிச்சானா சீதைக்கறி இப்போ முடியும் இல்லைங்க இருந்தது தான் இல்லை இல்லை சமூகத்தில் போகிறதுக்கு திசைக்கருவில்தானே போக முடியுமா ராஜில்லை முடியாது அதனால் எல்லாம் இங்கே இருந்தது தான் இப்போ காலத்தில் அந்த தொழில் சேர்வங்கள்லாம் வருமானம் இல்லாமல் விட்டுவிட்டாங்க எல்லா தொழிலும் நச்சு அதனால மாலுமி அதான் மீகாமன் வல்கரைப்பாகன் விளைவுபடுத்திய யானை பாகனுக்கான யானைகிட்டே அவ்வளோ ஜாகிரதையாக இருக்கணும் யானை பிடிக்கிறதும் சாமர்த்தியம்தான் பழகுறது சாமர்த்தியம் அடுத்து பழகணும் பாருங்கள் அப்படி போலவும் அப்படி இதே கருத்தாக அவர் இருக்கும் போது அவர் ஜாகிரதையாக படுகிறார்கள் இப்படி போல் இந்த உலகத்தில் ஞானம் அடையணும்னு ஆசை உடையவர்கள் இப்படி போல் மிகவும் அதே ஞாபகமாக இருக்கணும் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படி இருந்தாக்கிற லாபங்களுக்கு மனையின் மீட்டு இச்சையும் எடுமோ அதுமாரி உலக வாழ்க்கையில் ஆசை அந்த ஆசைதான் இருக்கும் ஆகவே இதனுடைய திருவடி அடையணும் அந்த தீவிர இச்சை இருக்குமே இப்படிப்பட்ட உதாரணங்களை காட்டி அவங்களுக்கு எப்படி தீவிரம் இருந்தால் அதை காரத்தை வெற்றி பெறுவார்களோ அப்படி போல் இந்த உலக விஷயங்களிலிருந்து விடுபட்டு தீவிரம் இருக்குமே ஆனால் அவர்கள் திருவிடியை விடுவார்கள் இல்லை முடியாது என்பது எதிரி வரை அர்த்தம் இந்த மாதிரி இருக்குது மற்றும் ஒரு காண்கிச்சையே மேலும் மேலும் பிற பழிக்கும் வித்தன நெஞ்சே நீ மறிசை கடல் சுவருமே நினைவனும் திரைமாயும் போமிரந்தெலாம் நினைவும் எப்பொழுதில அப்பொழுதுபூரணமாய சோமசேகரத் தந்தை பொற்கழையும் தொழல் ஐயமில்லை நாமே பேதகம் ஓ பதினொன்பதா பட்டம் பத்தேழுதா போட்டான் எழுபதாவது பாட்டு எழுதப்பட்டது இருபதாவது பாட்டி போல் நடக்குது அதற்கு எக்காலமும் இடைவிடாது திருவடியை மறவாதிருத்தல் பிரதானம் இதுவரைக்கும் அந்த திருவடியை அடைவதற்கான உபாயம் சொல்லிட்டு வர்றார் உன்னே புறத்தறவு அகத்தறவு பற்றி சொல்லியாச்சு இனிமேல் மனமானது சுவரூபத்தில் இறங்கணும் அதற்கான உபாயங்களை முன் பாட்டில் சொன்னார் இந்த பாட்டும் சொல்கிறார் எக்காலமும் இடைவிடாத திருவடியை மரவாதிருத்தல் பிரதானம் ஈதன்றி நிராசையுடனும் இருக்க வேண்டும் என்று கூறினீர் இது என்னை என்று மனம் கேட்ப அதற்கு மேற்கூறுகின்றது மரவாதிருக்கணும்னு சொல்கிறீங்க அப்போ அது ஆசையானது இப்போ நிராசை இருக்கணும்னு சொல்கிறீங்களே அப்போ அது ஆசை வேண்டாமா என்பது அர்த்தம் அதை சொல்கிறார் ஆமோ நிச்சயே மேலும் மேலும் அளிக்கும் வித்தென நெஞ்சே நீ மறித்திடு என்பது உனது அவாவே மேன்மேலும் பல பிறப்பினை உண்டாக்கும் ஓர் வித்து என்று நெஞ்சமே நீ கருதி அந்த அவா மனத்தின் கண் முளைக்குந்தோறும் விவேகத்தாலே பார்த்து தழுக்குதல் செய்சைகள் வரத்தான் செய்யும் அது அப்போதிக்கப்போது விவேகமானது தடுக்க தடுத்து நிறுத்தணும் இதுதான் மனதனுடைய வேலை விவேகம் சொல்ல மனது ஒத்துக்கணும் ஒத்துக்காதனால்தான் பல்வேறு ஆசைகளுக்கு ஆட்பட வேண்டும் அதுதான் என்ன லாபம் ஆசை கடல் சுவருமே நினைவனும் திரையும் ஆகும் அங்கனம் செய்தியல் கண்ட விடயங்களை இச்சிக்கும் ஆசை ஆகிய கடல் ஒற்றும் அநேக ஆசைகள்னு சொல்லக்கூடிய சமுதிரம் இருக்கு அது வற்றி போயிடும் அக்கடல் வற்றவே புறவிஷியங்களில் செல்லும் நினைவு ஆகிய திரைமா நாசம் அது போச்சேன்னு சொன்னாக்க அப்புறம் அலைகள் அடிக்கிறது வாய்ப்பில்லை புரிவிசையில் செல்லக்கூடிய அந்த நினைவு என்ன கூட்டங்கள்லாம் ஓஞ்சி போயிடும் ஓம் இறந்து எழாம் நினைவும் என்பது அந்நினைவு எனும் திரை நாசமாகவே முன்னர் இந்திரியங்களால் கண்டு மனதின் கண் ஏறியிருந்த விஷய வாசனை நினைவெல்லாம் ஒருங்கே இறந்து போகும் எப்பொழுதில் அப்பொழுது பூர்ணமாய சோமசேகரத்து எந்த பொருட்களையும் தொழல் ஐயமில்லை நாமே என்பதை அந்நினைவெல்லாம் எப்பொழுது இறந்தது அப்பொழுதுதானே சந்திரசுலனாகிய நம்ம தந்தையினது பரிபூர்ணமாகிய திருவடியையும் தொழுதற்கு ஐயமின்று என்று விவேகம் கூறிட்டு என்பார் அதனால் இந்த ஆசைகள் இருக்கு அதுதான் சமுத்திரமாக சொன்னார் அந்த ஆசை வற்றி போச்சுன்னா அப்புறம் இந்திரியங்கள் போய் விஷயங்கள் ஆகிய திரைகள் இருக்காது இருக்காது அதுதான் நில ஆசை வேணும்னு சொல்கிறது இப்போ ஆசையெல்லாம் விட்டுட்டாக்கா பூஜை எப்படி பண்ணுறது என்பதை கேள்வி அது செய்யலாம் அதை பற்றி வேணும் இல்லை உலகியல் ஆசைன்னு சொல்கிறத வழியே மோட்சை செய் பகவான் சுடி அடையதில் ஆசைன்னு சொல்கிறது இல்லை வேலை செய்யத்தக்கது சொல்றார் உதாரணங்கள் உடல் விட்டு உயிர் நீங்குங்கால் யாதோரு அவா தோன்றிற்று அவ் அவாவின் வழித்தாய் சென்று உயிர் பிறந்த பிறத்தலின் அவா பிறப்பிற்கு வித்தரப்பட்டது உதாரணம் திருவிழா நாயனர் அவா என்ப எல்லா உயிருக்கும் எல்லா மெஞ்ஞானும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்தன அவா என்ப எல்லா உயிர்க்கும் யஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் அவா ஏன்னா தீவிர ஆசைன்னு அர்த்தம் ஆசைங்கள் சாமானியம் தீவிர ஆசைக்கு அவான்னு பேர் அது என்ன பண்ண விதைகளாக இருக்குது அதுதான் விதைகள் விதைகள் போடுறாங்க இல்லை வயலில் ஏற்பட்ட விதைகள் ஆசைகள் தான் அது தீவிரமான ஆசைகள் தான் இங்கே முளைக்கும் சாதாரண ஆசைகளை முளைக்கிறது இல்லை சேர்த்து போயிடும் அது தவறாக பிறப்பினு விற்று தவறாமல் நம்ம பிறப்பு அது விதைகள் ஆசைக்கடல் சோறுமே நினைவனும் திரை மாயும் என்பதற்கு உதாரணம் ஞானவாதிட்டம் பிறகுமாண்டால் என்னமாம் வண்ணிமாலும் நிச்சயமாகும் தேய தியாகமாம் நெடுந்தேரேறி மெச்சிய உதார கண்ணால் வேட்கையால் மிகவும் பாடும் கொச்சைஞலத்தை நோக்கி குறைவர விருப்பாய் தீரா நிச்சயம் விறகு ஆண்டால் எண்ணமாக வண்டி மாளுவண்ண ஆசைகள் என்று சொல்லக்கூடிய விறகு போயிடுச்சுன்னு சொன்னால் அது எரியக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அக்னி போயிடும் நிச்சயமாகவும் தேயத் தியாகமாம் நெடுந்தேறிய இப்படிப்பட்ட நிச்சயம் கம்பீரம் கம்பீரமாகிய தேயத்யாகம் பேருந்துச்சு ஆசை விறதெல்லாம் இந்த பொருள்களுடைய ஆசைகள் தைரியத்தே ஆண்டு நெடுந்தேர் ஏறி பெரிய தேரில் ஏறி அமர்ந்து கொண்டு மெச்சிய உதாரக்கணால் நேமக்களாலே விரும்பக்கூடிய ஆதரிக்கக்கூடிய கருணை பார்வையினாலே வேட்கையால் மிகவும் வாழும் ஆசையினாலே மிகவும் நொந்து கிடக்கும் இந்த மனம மனதை கொச்ச ஞானத்தை நோக்கி குறைவாக உருப்பாய் அல்பமான இந்த ஞானத்தை உலகத்தை நோக்கி இதில் ஆசைப்பட ஒன்று நியாயமில்லை என்று கருதி குறை வர எந்த ஏ ராம நிருப்பாயாக என்று சொல்கிறார் ஆகவே இதெல்லாம் அபியாசிகிற காலத்தில் இந்த மாதிரி விசாரங்கள் செய்ய வேண்டும் என்று கருத்து பகவான் இந்த உடலாம் விடும் பொழுது யாவன் யாதோ நினைந்தான் அந்த அளவே அந்த பாவனையால் அதனை அடையுமாள் என்றயத்திடை கொண்டாலாம் சிந்தையொடுவாளமாக தொடங்கில் அதனால் எனையே சேருவது யாழ் அப்படின் இந்த சரீரம் விடும்போது இந்த உடலம் விடும்பொழுது யாவன் யாது ஒன்றினை நினைந்தான் எந்த ஒரு எண்ணம் தீவிரமாக இருக்குமோ அந்த எண்ணத்தோடு அவன் மரணம் அடைகிறானோ அதனால் என்ன லாபம் அதை அதிலேயே அந்த பிற எடுப்பான் அந்த அளவில் அந்த பாவனையில் அதனை அடையுமா அதே பிரகாரமாக அந்த பிறவை அடைவான் என்று சாஸ்திரங்கள் சொல்லியிருக்க கடைசி காலத்தில் நல்ல சிந்தனை இருக்கணும் மரண சமயத்தில் பகவான் திருவுடியே அடையணும் ஏன சிந்தனையோடு இருந்தாக்க அதில் பதமூத்துக்கள் கிடைக்கும் அந்த சமயத்தில் பேரம்பயத்துவிலேயே குடுக்கல் வாங்கல இந்த மாதிரி குறைகள் இருக்கின்றனவே அவன் எப்படி எப்படி செஞ்சான் இப்படி சிந்தப்பட்ட சிந்தனை எல்லாம் இருக்குமே ஆனால் அது எது தீவிரமாக இருக்கும் அந்த பகுதி தான் எடுக்கணும் அப்புறம் இன்னும் சில பேர்களுக்கு வளர்ப்பு பொருள்கள்ல அதிக ஆசை இருக்கும் பூனை வளர்ப்பாங்க நாய் வளர்ப்பாங்க நாய் ஞாபகமாக நாயை தான் பிறப்போம் பூனை ஞாபகமாக இருக்கும் தான் பிறப்போம் அதனால எல்லாம் வளசப்படாதுன்னு நான் சொல்கிறது அது மட்டும் இல்லை படங்களும் வச்சுக்கிடாது அந்த படங்கள் வச்சு அதே ஞாயமாக இருக்கணும் பூனை படம் நியாயம் நாய் படம் அதில் வச்சுக்கிடாது பகவான் படம் தெய்வங்கள் படம் வச்சுக்கலாம் அப்போ தெய்வ சித்தனம் இருக்கும் என் தெய்வம் உருவமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை திமுடி அடையலாமல்லவா இருக்கணும் இல்லை ஆய் நாய் படம் குதிரை படம் அப்புறம் சில அறநிறுவ படங்கள்லாம் வச்சுக்கலாம் செலவு வீடுகளில் பாருங்கள் கோட்டைகளில் ஒரு படம் ஒரு கூட்டு போய் பெரிய படம் முன்னாடி சிமெண்ட் பொம்மை நிர்வாக பொம்மை வச்சுக்க பொம்படம் காரணம் அப்படி பண்ணி வச்சிருக்காரு ஏன் அப்படி மனக்கீழ் நிலையாக உள்ள மனங்களும் வேறு அப்படி அதனால் சிந்தனைகள் நல்ல சிந்தனை இருக்கணும்னு சொன்னால் சூழ்நிலை நல்ல செய்ய சூழ்நிலை அமைச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்க அது திடமாகி மரண சமத்து அதான் முன்னால் நிற்கும் அப்படி நிற்கும்போது அடுத்த பிறகு அதுதான் பிரமாணம் இருக்குல்ல பிரபலமான பிரமாணம் பாகத்தில் சொல்லப்பட்டுக்கலாம் மாமதே அவர்கள் பாரத் திட பிறந்தார் அவர் மான வளர்த்தி மாலத்தி மான் வாசனியர் மானா பிறந்தார் இல்லை அப்புறம் தான் சிந்தனை பண்ணுறாரு செப்புன்னுட்டு அப்புறம் மீண்டும் மனிதனாக பிறகார் அதனால் சிந்தனைகள் தெய்வ சிந்தனைகள் ஆன்ம சிந்தனைகள் இதெல்லாம் தீவிரமாக இருக்கணும் மற்ற உலகங்கள்லாம் இருக்கலாம் அதில் தீவிரம் இருக்கக்கூடாது அழுத்தம் இருக்கக்கூடாது விவகார காலத்தில் செஞ்சுட்டு நாடகத்தில் நடிகர்கள் பேசி அப்புறமா விட்டுறாங்களா அப்படி போல் அந்தந்த சமயத்தில் பேசி விட்டுணும் அதில் அழுத்தம் இருக்கக்கூடாது அதே போல் பேரன் பேத்திகள் இதெல்லாம் தீவிரமாக நிச்சயம் இருக்கக்கூடாது அப்போ அவங்க விவகாரம் இல்லை அர்த்தமில்லை விவகாரங்கள் பண்ணிவிட வேண்டியது தான் அவ்வளோதான் கொடுக்கலாம்னு செய்ய வேண்டியது தான் எங்கே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கணும் அது தீவிரமாக இருக்கணும் இல்லைன்னு சொன்னாக்க அதிர்ச்சால சேதங்கள் இருக்கணும் இதைத் தவிர வேறு இருக்குமே ஆனால் அது தகுந்த மாதிரி பிறவில் உண்டு அந்த பிரதாக எடுப்பாங்கன்னு சொல்லப்படும் அவன் அருந்ததி பிராமணன் அதாவது அதாவது அந்த வைத்த பிராமணன் ராஜாவை நினச்சிக்கிட்டே சேர்த்தான் ராஜா பறைஞ்சிட்டான் அப்படி இப்படி நினைஞ்சாலும் பரவாயில்லை இன்னைக்கு கீழ்தரமான சிந்தனைகள் இருந்தால் அவ கீழே தான் பிறகு ராஜா இருந்தாலும் ராஜாவை பறிஞ்சிட்டான் அப்படியே ராஜாவை நினைக்கும் அது தப்பு இல்லை நமக்கு மேம்பட்ட சிந்தனைகள் இருந்தால் அது உயர்வு என்றைக்கும் உயர்வு கொடுக்கும் அது மாதிரி இல்லை சுகமாக துக்கம்தான் இருந்தாலும் சமுதாயத்தில் உயர்வாக கிடைக்கும் நியாயம் போய் நினச்சிக்கிட்டு பேரம்பத்து நினச்சிக்கிட்டு எப்படி இருக்கு கழுது போ தீப்பெட்டியில் கூட இந்த படங்கள்லாம் உள்ள வாங்கப்படாது அதை வாங்கினான்னு சொல்கிறது கிரிக்கும் போதெல்லாம் அந்த ஜாதமாக வரும் இந்த லேடி போலியா படம் பாருங்கள் அது அது ஒரு நாற்பது மாதிரி படம் வச்சுருக்காங்க பூனை கழுது இதெல்லாம் இருக்குது எல்லாம் வாங்கப்படாது அதனால தான் அதே மாதிரி தான் கேள்வி சொல்கிறார்கள் பிரமரூபத்தை தியானித்த பெயர்களும் பிரமமாகுவார் என்றால் நலசரீரமாம் குரவனே விசாரமேன் ஞானமேன் என்னாதே பரமபாவனை பரோட்சமாம் பின்பந்த பரோட்சமே அபரோட்சம் தீர்வை பிரம்மபாவனை நினைச்சா பிரம்மம் ஆகலாம் சொல்ற பிரம்மபாவனை நினைக்கிற நினைக்க பிரம்மபாவனை அடையலாம் பிரம்மரூபத்தை தியானித்த பிறன் பிரம்மமாக அதே போல பதமூத்திகள் கீழ்நிலையாக செஞ்சால் பதமுத்தியும் கிடைத்தான் ஏன் செய்யறது உண்டு கடைசி நிலையை பிடிச்சிக்கிறது இவரேபடியாக ஏன் இந்த லோகத்தன கஞ்சினத்துக்கு பிடிச்சிட்டு போகிறது ஆகவே பிரம்மத்தையே பிடிச்சிடணும் பிரம்மரூபத்தே தியானத்தை பெயர்களும் பிரபமாகுவார் என்றார் கேட்குறான் சிசியம் நல்ல குறவனே தியானம் ஏன் விசாரம் ஏன் என்ன அது இப்போ தியானம் விசாரத்தில் எதுக்கு என்ன பரமபாவனே பரோட்சமே அவரோட்சம் ஆரம்பத்தில் அப்பரோட்சம் தான் எல்லாமே இடமாக அபரோச்சம் அதான் திறவி சாரமும் அதுதான் ஞானம் அதான் முத்தி கிரமன் சொல்கிறேன் அப்படி இருக்கிறதுனால எண்ணங்கள் உயர்ந்த சிதனி இருக்கணும் உள்ளதெல்லாம் உயர்வு உள்ளல் மற்ற தள்ளும் தள்ளாமல் நிறுத்த என்ன நினைக்கிறது உண்டு அது நடக்குதோ இல்லையோ நலசிதனியாக இருக்கட்டுமே அது நலசிதனி எப்படி இருக்கணும் பிரபான இருந்தால் ரொம்ப உயர்வு அப்படி இல்லை ஒரு பதமுத்திரை அடையிறக்கூடிய யோகத்தில் மூர்த்தி தியானமாக தே இருக்கணும் அப்படி இல்லை சரி அதற்கு ஏற்பட்ட ஒரு சேவை மனப்பான்மை உலகோபகாரம் இப்படிப்பட்ட சிந்தனையோடு இருக்கணும் தியான செய்யணும் ஆசையாக இருக்கணும் பிறருக்கு உபகாரமாக இருக்கணும் என்று இருக்கணும் இப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனைகளை கர்மகாண்டம் கர்மயோகம் அப்படியாது இருக்கலாம் அதெல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய சுயநலத்துக்காகவே இந்த உலகம் இருக்கிறது மே ஆத்மா போகமே மோட்சம் ஆனால் அதுதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம் என்று இருந்தா அது என்ன பண்ணதுக்கான துக்கம்தான் கொடுக்கும் என்பது கருத்து மாற்றி அமைக்கணும் என்று முதலிய கொளுநலம் செய்தே அவையின்றி தீமை செய்துளே செய்துள்ளேனும் முன்னிலையொரு சிறிதசைவடைந்தாலும் யாமையற்ற பராதமென் நினைவு மற்றைகளை அணி நெஞ்சே ஏமமி கூறச் செய்யும் நன்கிதை இறை கலர்க்கு என துணிந்து நீண்டும் சொல்றார் நினைவுகள் யாவும் இறந்து போக வேண்டுமென்று கூறினீர் சிவபூஜை முதலிய சர்க்கர்மங்களாயினும் செய்ய வேண்டாவோ வேண்டுமனங்கேட்ப அதற்கு மேற்கொறுகின்றது வே திருமையால் செய்ய என்று கேட்டால் அது பய நாம் அறர்க்கு அருச்சனை முதலிய கொடு நலம் செய்தேன் அவையின்றி தீமை செய்துள்ளேன் எனவும் உன்னிலை ஒரு சிறிது அசைவடைந்தாலும் யாம இயற்று என்பது யாம் இன்றைக்கு சிவனது திருவடிக்கு திருமஞ்சன பத்திர புஷ்பங்களாச் செய்யவும் முதலிய உபச்சாரங்களை கொண்டு நன்மை செய்தேன் எனவும் இன்றைக்கு அவை செய்குதல் இன்மையால் தீமை செய்தேன் எனவும் இங்கனம் பற்றி கொடுந்த நிலை சிறிது ஓரு அசைவு பொருந்திற்றாயினும் அத்திருவிழிக்குச் செய்யும் அபராதம் அதுவே யாம் என்று வேகம் கூறுறேன் நான் நல்லா பூஜை பண்ணேன் பண்ணலை என்று நினைச்சேன்னா அதே அபராதம் அதுவே தப்புண்ணா அது எப்படின்னு கேள்வி என்பது அதற்கு பூஜை செய்தேன் செய்கின்றேன் என்னும் நினைவு சிவனுக்கு அபராதம் செய்தல் என்னை என்று மனம் கேட்பேன் அதற்கு ஈதென்று சுற்றி அறியக்கூடாத சிவத்தை சுற்றி அறிதலே அபராதம் செய்தல் என்று வேகம் கூறுறேன் சிவம் என்ன பரிச்சனமாக நீ பார்க்குறாய் பரிச்சணமாக பார்க்கக்கூடாது அபரிச்சனமாக போகணும் பிரந்த வருஷா பார்க்கணும் அதுவே வராது பெரிய முதலாளியை போய் வாயா இரு ஏன்னா மரியாதை இருக்குமா போங்க பெரியவங்களே நீங்களா பெரியவங்க பணக்காரங்க அப்படின்னு சொன்னால் தான் உள்ளந்தானு சொல்கிறோம் தப்பு இல்லை வரப்போய் கேவலமாக பேசினேன் எப்படி இருக்கும் இப்படி போல் அகல சச்சானந்தபுரமாக இருக்கின்ற சிவ பெருமானி ஒரு பரிச்சினத்தில் அடைக்கி பேசுகிறியது அபராதமில்லவா அப்படி அதற்கு அங்கனம் சுட்டாமல் சிவத்தை அறிதற்கு உபாயம் எங்கனம் என்று மனம் கேட்பேன் இப்படி அப்படித்தானே செய்யணும் அகண்ட கார நான் எனக்கு வந்துருச்சா என்ன பண்ண முடியும்னு சொன்னால் நினைவு மற்றும் அசைகளை எனில் நெஞ்சே ஏமமிக்குறச் செய்யும் நன்கு இறைகள இழர்களர்க்கச் என துணிந்துடு நீ ஏன் உன்